என்னுடைய குழந்தைக்கு நேரான வழியை காட்ட வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதான் சொல்லப்படுகின்றோம் யாக்குப் அலையாமனு சொன்னார்கள் மகனே நீ ஒரு நல்ல செய்தியை எனக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றாய் உனக்கு ஏதாவது நான் அன்பளிப்பு தர வேண்டும் ஆனால் நானும் ரொட்டியே சா ரொட்டி சாப்பிட்டே ஏழு நாள்கள் ஆகிவிட்டன சாப்பிடுவதற்கும் எதுவும் இல்லாமல் இருக்கின்றேன் இப்பொழுது நான் உனக்கு என்ன அன்பளிப்பு தருவது என்பதாக யோசிக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு இந்த பார்வையை எதன் மூலமாக மீட்டப்பட்டதோ அந்த சட்டையே உனக்கு நான் அன்பளிப்பாக தருகின்றேன் இதை நீயே வைத்துக்கொள் என்பதாக சொல்லி அன்பளிப்பு கொடுத்தார்கள் அந்த சட்டையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் பொதுவாக அது ஃபசீன்கள் எழுதுகின்றார்கள் யாக்கோப் அலை சலாம் அவர்கள் அவருக்கு அந்த எகூதாவுக்கு கொடுத்த அன்பளிப்பு வேறு பொருள்களாக இருந்தால் அது இவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க முடியாது ஏனென்றால் இந்த சட்டை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து இசாக் அலி அவர்கள் வாரிசாக பெற்றது இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து யாக்கூப் அலை அவர்கள் பெற்றது யாக்கூப் அலை இஸ்லாம் அவரிடத்திலிருந்து யூசுப் அலையாமர்கள் பெற்றது யூசுப் அலி அவருடைய மேனியை அலங்கரித்துக் நறுமணம் உள்ள அந்த சட்டை இப்பொழுது எஹூதாவுக்கு அன்பளிப்பாக கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் அதை மிகப்பெரிய அன்பளிப்பு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அன்பளிப்பை அவர் பெற்றுக்கொண்டார் யாகூப் அலி அவர்கள் கொடுத்தார்கள் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் பொதுவாகவே இது இஸ்லாமியருக்குரிய ஒரு சட்டமும் நல்ல செய்தி நற்செய்தி யாராவது ஒருவர் நம்மிடத்தில் சொன்னால் அவருக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அன்பளிப்பை தர வேண்டும் அந்த அன்பளிப்பை தருவதுதான் அந்த நச்சீ இதை பெற்றுக்கொள்வதற்கு மகிழ்ச்சிகரமான நிலையை ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இப்போ யாக்கூப் அலையாமர்கள் இந்த பார்வை வந்தவுடனே யாக்கூப் அலையாமர்கள் சொல்லுகின்றார்கள் கால அலம் அகுல்லக்கும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே யாக்கோப் அலையாமர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் யூசுபை இப்படி நினைத்து நினைத்து அழுகின்றீர்களே கவலைப்படுகின்றீர்களே உங்களுடைய தளர்ந்து போய்விட்டதே கண்கள் பார்வை போய்விட்டன என்றெல்லாம் குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் பார்வை வந்தவுடனே யாக்கு அலை இஸ்லாமர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகின்றார்கள் அலம் அக்குள்ளும் இன்னியாலும் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அல்லாஹின் புறத்தில் நீங்கள் தெரியாதவற்றை நான் தெரிந்திருக்கின்றேன் என்று உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லவில்லையா என்றும் தங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் குறை சொன்னால் யாக்கோப் அலையாம் அவர்களே அந்த குடும்பத்தார் குறை சொன்னால் அவர்களிடத்தை சொல்லுவார்கள் அல்லாவிடத்திலிருந்து எனக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க பேசுவதை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதை இங்கே திரும்ப நினைவுபடுத்துகின்றார்கள் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் குலத்திலிருந்து நான் அறிந்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்றும் யாக்கோப் அலைய அவர்கள் சொன்னார்கள் அதாவது யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை யாக்கூப் அலேஸ்லாம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் உணர்ந்திருந்ததற்கு முன்னால் சென்ற வாரம் ஒரு காரணம் சொல்லப்பட்டது குழந்தை பருவத்திலே யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் கண்ட கனவு அந்த கனவுக்கு விளக்கம் கடைசியாக அவருடைய பெற்றோரும் பெற்றோர் இருவரும் அதே சகோதரர்கள் பதினோரு நபர்களும் சேர்ந்து யூசுப் அலேசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்வார்கள் அவர்களை பணிவார்கள் என்ற விஷயம் அந்த கனவின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டது அப்படியானால் இன்னும் அந்த விளக்கம் நடைபெறவில்லை கனவு மட்டும் காணப்பட்டு இருக்கின்றதை தவிர கனவுக்குரிய தாபீர் விளக்கம் இன்னும் நடைபெறவில்லை அந்த விளக்கம் நிச்சயமாக நடைபெறும் என்பதை ஹசரத் யகுப் அலையாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக யூஸ் இறந்துவிட இறந்து விடவில்லை அவர் உரை உயிரோடு உலகத்தில் இருக்கின்றார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் முழுமையாக தெரியவில்லை அல்லாஹால அதை அறிவித்தும் கொடுக்கவில்லை அவர்களுக்கு யூசுப் இருக்கின்றார் என்பதை பற்றி முழுமையான அறிவை கொடுக்கவில்லை ஆனால் யூசுப் இருக்கின்றார் என்ற பொதுவான அறிவு மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள் அலம் அப்புல்லக்கும் இன்னி ஆலும் அல்லாஹின் புறத்தில் இருந்து உங்களுக்கு தெரியாதவற்றை நான் தெரிந்திருக்கின்றேன் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா என்றும் அவர்கள் கேட்டு தங்களுடைய அந்த ஞானத்தை உறுதிப்படுத்தி பிறகு அந்த சகோதரர்கள் பத்து பேரும் சொன்னாங்க இப்போ பேர் இங்கே இருக்கிறாங்க யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் புனியாமியினை தங்களோடு தங்க வைத்துக் கொண்டார் இங்கே கண்ணான் என்ற இந்த ஊருக்கு திருப்பி அனுப்பியது அந்த பத்து சகோதரர்கள் அத்தோடு சில சேவகர்கள் பணியாளர்கள் வந்தார்கள் இவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி இப்போ அந்த சகோதரர்கள் சொல்லுகின்றார்கள் தங்களுடைய தந்தை இடத்தில் ஆலு அவர்கள் சொன்னார்கள் யா அபானா எங்களுடைய தந்தை அவர்களே இஸ்தாஃபிர் லனா எங்களுக்காக நீ மன்னிப்பு தேடுங்கள் இஸ்தாஃபிர் லனா துனுபனா எங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் அதான் எல்லா விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் இன்னா குன்னா ஹாத்யின் நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாக ஆகிவிட்டோம் என்பதாகவும் அந்த சகோதரர்கள் சொன்னார் தாங்கள் செய்த தவற்றை தவறுகளை இப்பொழுதுதான் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள் கிணத்துல தூக்கி போட்டது அது அதுக்கு முன்னால் அவர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்தது அவை அடிமை என்பதாக சொல்லி விற்பனை செய்தது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இந்த தவறு செய்துவிட்டோம் எங்களை நீங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள் பொதுவாக தவறு செய்துவிட்டால் பெற்றோரிடத்தில் பெற்றோருக்கு ஏதாவது குற்றம் குறைகள் செய்து விட்டால் எந்த மதிப்பு மரியாதையும் பார்க்காமல் பெற்றோரிடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்த நமக்கு விளக்குகின்றது பல குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம் குழந்தைகள் பெற்றோருக்கு பலவிதமான தொந்தரவுகளை தந்து விடுவார்கள் மன வேதனையை தந்திருப்பார்கள் பல நேரங்களிலே பெற்றோருக்கு மீறி நடந்திருப்பார்கள் பெற்றோர் சொல் மீறி நடந்திருப்பார்கள் பெற்றோருக்கு மனவேதனையை ஏற்படுத்தி இருப்பார்கள் பெற்றோருக்கு பலவிதமான துன்பங்களை தந்திருப்பார்கள் கடைசியாக அவர்கள் உணர வேண்டும் உணரும் பொழுது நேரடியாக பெற்றோரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த மாதிரி குற்றங்கள் செய்தோம் எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அதாவது எங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹாலா இடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் ஏன்னா மன்னிக்கக்கூடியவர் அல்லாஹுதான் ஆனால் இங்கே யூசுஃப் யாக்குப் அலையலாத்துடைய அந்த மக்கள் யாக்குப் அலையலாத்திடத்தில் மன்னிப்பு தே தேடவில்லை எங்களை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொல்லவில்லை எல்லா இடத்திலும் எங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்படின்னா நீங்களும் மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ளே இருக்கின்றது அதனால பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய பெற்றோருக்கு பெற்றோருக்கு பணிவில்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் உணரும் பொழுது பெற்றோரிடத்தில் மன்னிப்பும் தேடிக்கொள்ள வேண்டும் பரவாயில்லைங்க கேட்காட்டியும் பரவாயில்ல மன்னிச்சிடுவாங்க நம்ம பெற்றோர் தான் தந்தை தான் தாய் தான் என்பதாக அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நாங்கள் என்னென்ன குற்றங்களை செய்திருக்கின்றோம் என்பதையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பது இன்னா குன்னா ஹாத்திஇன் என்ற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது நாங்கள் தவறு செய்தவர்களாக ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அந்த சகோதரர்கள் யூசுஃப் அலை அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் எப்படி அந்த கிணற்றிலே தள்ளினார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது அவர்களை எப்படி அடிமை என்பதாக சொல்லி விற்பனை செய்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் யாக்கூப் அலையா அவர்களிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும் இப்போதான் சொல்றாங்க அதை அதனால்தான் இன்னா குன்னா ஹாத்தியின் என்று பொதுவாக சொல்லிவிடுகின்றார் அல்லாஹத்தால் அதை பொதுவாக சொல்லுகின்றான் யாக்கூப் அலையிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கால அவர் சொன்னார் சௌஃப அஸ்தலக்கும் ரப்பி நான் விரைவில் உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடுவேன் இன்னகுல் ஹஃபூர் ஒரு ரகைம் நிச்சயமாக அவன்தான் அல் ஹபூர் மன்னிக்கிறவன் அல் ரஹீம் அருளாளன் அருள் ஆகவே விரைவிலே உங்களுக்கு நான் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக சொன்னார்கள் மன்னித்து விட்டேன் என்றோ அல்லது நான் எல்லா இதோ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று உடனடியாக மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வாசகத்தையோ ஏகபலையல சொல்லாமர்கள் சொல்லவில்லை இனிமேல் விரைவிலேயே உங்களுக்கு நான் மன்னிப்பு தேடுகின்றேன் எல்லாவிடத்தில் என்னுடைய ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொன்னது பல கருத்துக்கள் உடையது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நான் உட உடனடியாக மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லாமல் விரைவில் என்பதாக சொல்லப்பட்டது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரம் பகல் நேரமாக இருந்திருக்கலாம் ஆகவே இரவு நேரத்திலே சகருடைய தகஜது உடைய நேரத்திலே நான் என்னுடைய ரப்பிடத்திலே நான் முறையிடுவேன் அந்த நேரத்திலே உங்களுக்காக வெடி நான் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் பொதுவாக மன்னிப்பு தேடுவதற்குரிய சிறந்த நேரம் சஹருடைய நேரம் அதாவது தஹஜிதுடைய நேரம் என்று நல்லடியார்களை பற்றி அல்லாஹுலா குரால் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் அந்த நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் மோமின்கள் சஹருடைய நேரங்களிலே அவர்கள் அல்லாஹிடத்தில் மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லஹா சொல்லுகின்றனர் ஆகவே சகர் நேரத்திலே மன்னிப்பு தேடுவது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாகும் எனவேதான் நான் விரைவில் மன்னிப்பு உங்களுக்காவிடி மன்னிப்பு தேடுவேன் என்னுடைய ரப்பிடத்திலே என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இன்னொரு கருத்து விரைவிலே மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னால் இப்போ நீங்கள் என்னிடத்தில் சொல்லுகின்றீர்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு நான் அவ்வளவு சீக்கிரமாக மன்னிப்பு தேடிவிட முடியாது எல்லா கேட்க முடியாது காரணம் என்னவென்றால் நீங்கள் செய்த குற்றம் எனக்கு செய்யலை எனக்கு வேறொரு வகையில் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் ஒரு வழியிலே வரும் அது ஆனால் அசலாக நீங்கள் செய்த குற்றம் யூசுஃபுக்கு செய்தது யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்களைத்தான் நீங்கள் கிணத்திலே போட்டீர்கள் பலவிதமான துன்பங்களை தந்தீர்கள் அவர்களுக்கு ஆகவே நான் யூசுஃபை சந்தித்த பின்னால் யூசுஃப் இடத்தில் நான் கேட்பேன் இவர்கள் இப்படி உ உனக்கு பெரும் துன்பத்தை தந்திருக்கின்றார்கள் இந்த சகோதரர்களையெல்லாம் நீ மன்னித்து விடுகின்றாயா என்று நான் கேட்பேன் மன்னித்து விடுகின்றேன் என்று அவர் சொன்னால் உங்களுக்கு நான் அல்லாவிடத்தில் மறுபடியும் மன்னிப்பு தேடுவேன் ஏன்னா அவர் மன்னிப்பு தே மன்னிப்பிக்காத வரைக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு செல்லுபடியாகாது அல்லாவிடத்தில் நான் மன்னிப்பு தேட முடியாது என்று ஹசரத் யாஹூப் அலைய இஸ்லாமர்கள் சொன்னதாக அந்த கருத்து இந்த ஆயத்தினுடைய கருத்து தெரிவிக்கின்றது என்பதாக முஃபஸிர்கள் குறிப்பிடு சிலர் குறிப்பிடுகின்றார் சவுஃபாஸ்துக்கும் ரப்பி என்னுடைய ரப்பிடத்தில் விரைவில் உங்களுக்கு நான் மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னது யூசுப் அலி சந்தித்த பின்னால் அவரிடத்தில் கேட்ட பின்னால் உங்களுக்கு நான் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக பொருளாகும் பொதுவாக இது சட்டமும் கூட நிறைய விளக்கங்கள் பல தர இங்கே யூசுப் அலி இஸ்லாமர்கள் சம்பந்தமாக சொன்ன விஷயமும் யாக்குப் அலி இஸ்லாமர்கள் சொன்னதும் இப்படித்தான் நான் யூசுப் இடத்திலே கேட்பேன் அவர் மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்னுடைய ரம்பிடத்தில் நான் மன்னிப்பு தேடுவேன் விரைவில் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக பொருளாகும் இன்னஹூர் ஒரு ரகையும் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அருள் புரியக்கூடியவன் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் பல அம்மா தஹலு யூசுஃபலம் அலா யூசுஃப ஆவா இலைஹி அபவைஹி சரி இப்போ எல்லாரும் தயாராகிறாங்க அங்கே ஏகோப் அல்லாத்துடைய குடும்பத்திலே மொத்தம் இருந்தவர்கள் எழுபத்தி பேர் அல்லது எழுபத்தி நபர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றனர் யாக்கோப் அல்ல குடும்பத்தினர் அவருடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் இவங்கள்லாம் சேர்த்து எழுபத்தி பேர் எழுபத்தி ரெண்டு பேரை அழைத்து வருவதற்காக வேண்டி ஒரு இருநூறு பேர் கொண்ட இருநூறு ஒட்டகங்கள் வாக இருநூறு வாகனங்களை கொண்ட ஒரு பெரும் ஒரு படையை அனுப்பி வைத்திருந்தார்கள் அசரத் யூசுஃப் அலைய் அவர்கள் என்றால் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்பது அதனுடைய நோக்கமாகும் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை அழைத்து வர வேண்டும் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஆட்சியாளர் யாக்குப் அலைய யூசுப் அலைய் அவர்கள் அவருடைய அதிகாரத்தின் கீழ் மிஸ்ருடைய அந்த நாடு முழுவதும் இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒருவருடைய தந்தை அழைத்துறப்படக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நிலைகளை எல்லாம் கௌரவங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இப்போ அந்த எழுபத்தி பேரும் அழைத்து வரப்படுகின்றார்கள் யூசுப் அலே யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களும் புறப்பட்டு வருகின்றார்கள் என்ற செய்தி யூசுப் அலி இஸ்லாமர்களுக்கு கிடைத்தது முதல்ல ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க முன்னால் ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே இந்த இடத்திற்கு வந்து சேருவார்கள் என்பதால் ஊருடைய எல்லைக்கு வந்து சேருவார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்தது யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் பெரும் பரிவாரங்களுடன் தங்களுடைய தந்தை யாக்கோப் அலை அவர்களை வரவேற்பதற்காக ஊருக்கு வெளியே செல்லுகின்றார்கள் அந்த அரசரும் அப்பொழுது வையோதிகமான நிலையிலே அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார் எந்த அரசர் தன்னுடைய அரச பதவியை யூசுப் அலி இல்லாம நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த அரசர் ரையால் பின் வலீத் என்பவர் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருக்கும் இந்த செய்தி தரப்பட்டது அவரும் தன்னுடைய குடும்பத்தாருடன் அந்த வரவேற்பிலே கலந்து கலந்து கொண்டார் அவரும் தன்னுடைய பரிவாரங்களுடனே வந்தார் மொத்தம் ஊருக்கு வெளியே வரவேற்பதற்காக வேண்டி சென்றவர்கள் நாலாயிரம் நபர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படையுடனே சென்று பெரும் குழுவுடனே சென்று யாக்கூப் அலையலாம் அவர்கள் அந்த தந்தையை வரவேற்கின்றார்கள் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் தந்தையின் மீது எவ்வளோ பெரிய மதிப்பு வைத்திருப்பார்கள் என்பதையும் தங்களுடைய குடும்பத்தார் மீது எவ்வளோ பாசம் வைத்திருப்பார் என்பதையும் அது தெரியப்படுத்துகின்றது ஒரு பெரும் கூட்டம் அதில் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தலையிலே அரசாங்கத்தினுடைய அரசருக்குரிய அந்த கிரி பவனி செல்கின்றார்கள் அங்கே தங்களுக்குரிய அந்த வாகனத்தின் மீது அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் யாக்கூப் அலையலாம் அவர்களை ஊருக்கு வெளியே காணுகின்றார்கள் பார்த்த உடனே யாக்கூப் அலையிஸ்லாம் அவர்களுக்கு வயது ரொம்ப அதிகமாகிவிட்டது இப்பொழுது நூறுக்கு மேலே அவர்களுக்குடைய வயது நூறுக்கு மேலே அந்த தள்ளாத வயதிலே அவர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய பொழுது அவர்கள் நடை தளர்ந்திருந்த காரணத்தால் எகுதாவுடைய அந்த கை தாங்களாக அவர்கள் நடந்து வருகின்றார்கள் வரும்பொழுது யூசுப் அலி சலாம் அவர்களை அந்த வாகனத்தின் மீது கிரீடம் அணிந்தவர்களாக காணுகின்றார்கள் யாக்கூப் அலையாமர்கள் யகுதாவிடத்தில் கேட்டார்கள் இவர்தான் எகிப்தின் நாட்டுடைய ஃப்ரோவனோ இவ்வளோ ஆடம்பரமாக வந்து கொண்டிருக்கின்றாரே என்பதாக கேட்டார்களாம் யகுதா சொன்னார் இல்லை தந்தை அவர்களே அவர்தான் உங்களுடைய மகன் யூசுஃப் என்பதாக யகுதா என்பவர் சொன்ன பொழுது அதிரத்தை யாக்கூப் அலையலாம் அவர்கள் அல்லாஹுவை மிக அதிகமாக புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய ஞானச் யாக்கூவுடைய குடும்பத்தின் மீது மீது நிரப்பமாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹை புகழ்ந்து சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது தந்தையும் மகனும் அங்கே சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள் யூசுஃப் அலை சலாம் அவர்கள் தந்தையை கட்டி தழுவி அவர்களை முத்தமிட்டு வரவேற்றார்கள் அல்லாஹால அந்த காட்சியை சொல்லுகின்றான் இங்கே பலம்மா தஹலு அலா யூசுஃப இப்ப என்ன மிஸ்ரு எகிப்து நாட்டுக்குள்ள வரல நாட்டுடைய எல்லையிலே எகிப்தினுடைய வெளிப்புறத்திலே எல்லையிலே அவர்கள் நின்று கொண்டு வரவேற்கிறார்கள் இங்கே அந்த நிகழ்ச்சி அல்லாஹால சொல்லுகின்றான் பலம்மா தஹலு அலா யூசுஃபர் யூசுப் இடத்திலே அவர்கள் வந்தபொழுது யாக்குப் அலிஸ்லாத்துடைய குடும்பத்தினர் யூசுப் இடத்திலே வந்த பொழுது ஆவா இலைஹி அபவைஹி யூசுப் அலி அவர்கள் தன் பக்கமாக தன்னுடைய பெற்றோர் இருவரையும் அணைத்து தந்தையை அணைத்து முத்தமிட்டார் அதே தாயையும் அணைத்துக் தாய் என்பது சொந்த தாய் அல்ல ஆரம்பத்தில் சொன்னோம் புனியாமீன் என்ற அந்த தம்பி பிறந்த நேரத்திலேயே அவருடைய தாயார் இறந்து விட்டார் அந்த பிரசவ வேதனையிலே அவர் இறந்து விட்டார் குழந்தை மட்டும் பிழைத்து கொண்டது புனியாமின் பிழைத்து கொண்டார் இரண்டாவது அவருடைய சகோதரரி ராகிலா என்ற அந்த பெண்மணியை யாக்குப் அலிஸ்லாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இப்பொழுது அந்த ராகிலா என்ற அந்த பெண்மணி தான் இவரோடு வந்திருக்கின்றார் யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு சிறிய தாயார் என்று இருந்தாலும் கூட தாயாருடைய தங்கையும் கூட தன்னுடைய தந்தையுடைய இன்னொரு மனைவியும் கூட ஆக தாயார் என்று சொல்லப்படுவது அவரைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் ஆக அபவைஹி தன்னுடைய அவருடைய பெற்றோர் என்று சொன்னால் தாயும் தந்தையும் என்பது தந்தையையும் சிறிய தாயாரையும் குறிப்பிடுவதாக இங்கே விளக்கம் தருகின்றார்கள் யூசுப் அலேஸ்லாத்தினுடைய தன் தாயார் இறந்து அவருக்கு பதிலாக அவருடைய சிற்றெண்ணையை தாயார் என்பதாக அல்லாஹலா இங்கே வருணிக்கின்றான் ஆவா அபவைஹி இப்ப யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் தந்தை இடத்திலே சொல்லுகின்றார்கள் யாக்குப் அலேஸ்லாத்திடத்தில் அந்த குடும்பத்தார் இடத்துல உத்லு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினின் நீங்கள் எகிப்து நாட்டிலே இங்கே நுழையுங்கள் உள்ளே செல்லுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ நாடி நாள் அல்லாஹுடைய நாட்டப்படி என்று கருத்தான் நாடி நாள் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இன்ஷா அல்லா என்று சொல்ல வேண்டும் என்பது நமக்கு அந்த இடத்த எல்லை நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ளே போகணும் அப்படின்னு சொல்றதுக்கும் இன்ஷா அல்லா என்று சொல்ல வேண்டும் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றோம் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் ஏன்னா உங்களுடைய உறவு நல்லுறவாகன்னு சொல்கிறோம் இன்ஷா அல்லா உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க இன்ஷால்லா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் வெளியே நிற்கிறவர் என்னங்க இன்ஷா அல்லான்னு சொல்கிறீங்க வரலாமா வேண்டாமாப்பா வரணுங்கிறதுக்கார்த்தா வெளியே நிற்கிறாரு இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் அவருடைய வீட்டுக்கு போகிறேன் வெளியே நிற்கிறேன் இன்ஷால்லா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எந்த கோபமும் படக்கூடாது ஏன்னென்றால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலும் என்னுடைய மகத்து வந்து வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலும் ஒரு கால் எடுத்து வைத்து இன்னொரு காலை தூக்கி ஒரு அடி வைப்பதற்கு முன்னதாகவும் அவுத்து வந்து விடலாம் அதனால இன்ஷா அல்லா என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்பதும் இந்த வாசகத்தின் மூலமாக ஆனால் இங்கே ஒரு நாட்டுக்குள்ளே போக போறாங்க அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு சில அடிகள் தூரம் அந்த பக்கம் போனால் எகிப்தினுடைய எல்லை வந்துவிடும் எல்லைக்கு வெளியே இருந்து வரவேற்கிறார் எல்லை வருவதற்கு இன்னொரு சில அடி தூரங்கள் இருக்கின்றது அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னதாக கூட இன்ஷா அல்லா சொல்ல வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள் புதுகுலு மிஸ்ரா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டின் அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய நாட்டப்படி நீங்கள் எகிப்து நாட்டுக்குள்ளே நுழையுங்கள் ஆமினின் அச்சமற்றவர்களாக நுழையுங்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றேன் அச்சமற்ற இதுவரைக்கும் பலவிதமான அச்சங்கள் பயங்கள் உங்களுக்கு இருந்து இனிமேல் எந்த அச்சமோ கவலையோ தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றார் அதே போன்று இன்னொரு விளக்கம் ஏழு வருஷம் செழிப்பாக இருக்கும் ஏழு வருஷம் பஞ்சகாலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது இந்த ஏழு வருஷம் பஞ்சகாலங்களிலே இப்போ யாக்குப் அலையாம் அவர்களை அழைத்து வந்த அந்த நாள் வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இங்கே செய்யப்பட வேண்டும் அது போடப்பட வேண்டும் அந்த கணக்கு படி மூணு முடிஞ்சிருக்குது பஞ்சத்துடைய காலம் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இவங்க மூணு தடவை வந்திருக்கிறாங்க யாக்குப் அலி இஸ்லாத்துடைய மக்கள் மூன்று தடவை வந்து தானியங்களை பெற்று சென்றார்கள் மூன்றாவது தடவை தான் யோசுப் அலையாமர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நடந்தது இப்போ அப்படின்னா மூணு வருஷம் அந்த பஞ்சகாலம் ஏற்பட்டு இருக்கின்றது என்று அர்த்தம் இன்னும் நாலு வருஷம் பாக்கி இருக்குது அப்போ நாலு வருஷம் பஞ்சகாலம் பாக்கி இருக்கக்கூடிய நிலையிலே உதுகுலுகுலு இன்ஷால் உதுகுலு மிஸ்ரின்லாக ஆமீன் அச்சமற்றவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்பதாக எப்படி சொல்லுவார் அவர் அச்சமில்லாமல் எப்படி நுழைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது இங்கே ஆமீனின் அச்சமற்றவர்களாக நீங்கள் மிஸ்ருக்குள்ளே நுழையுங்கள் என்று சொன்னது அந்த மூன்று மூன்று வருஷத்துடைய காலத்துடனே அந்த பஞ்சத்தை அல்லாஹாலா போக்கி வைத்து விட்டார் மீதி நாலு வருஷம் செழிப்பான காலமாக ஆகிவிட்டது பஞ்சத்தை அல்லாஹால முடித்து கொண்டான் முடித்து வைத்து விட்டான் என்பதாக பொருளாகும் இதற்கு உதாரணம் ரசூல்லாய் சல்லா அலிசல்லமுடைய காலத்திலும் கூட மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவாசிகள் கடுமையான துன்பங்களை தந்தார்கள் மிகப்பெரிய சோதனைகள் ஏற்பட்டன பலவிதமான துன்பங்கள் என்ன சொல்லியும் எப்படிப்பட்ட ஆயத்துக்களை அத்தாட்சிகளை காட்டியும் கூட அவர்கள் திருந்தவில்லை ஈமான் கொள்ளவில்லை பலவிதமான துன்பங்களை தந்து கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு துவா செய்தார்கள் அல்லாஹு இவர்களுக்கு எதிராக நீ எனக்கு உதவி செய்வாயாக இந்த மக்காவாசிகளுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக பி சபின் யூசுப் அலி சொல்லாம் அவருடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த ஏழு வருஷத்துடைய பஞ்சத்தை போன்று இவர்களுக்கும் பஞ்சத்தை நீ தருவாயாக என்று துவா செய்தார்கள் ரசூல்லாய் சொல்லாம் பத்வா செய்தார்கள் அதே மாதிரி மழை நிறுத்தப்பட்டது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது வெளியே செத்துவிட்ட மிருகங்களையும் அந்த செத்துவிட்ட மிருகத்தினுடைய தோள்களை எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு மக்காவாசிகள் பஞ்சத்தால் வாடினார்கள் சிரமப்பட்டார்கள் இதை கண்டு பல பேரும் அபூஜைகள் உள்பட எல்லோருமே ரசூல்லாய் சல்லா அலிசத்தில் வந்து துவா கேளுங்கள் உங்கள் அல்லா இடத்துல எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் ஏற்பட்டிருக்குது என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் பலவிதமான கெஞ்சுதல் பல நிலைகளுக்கு பின்னால் பல மனிதர்கள் கேட்டுக்கொண்ட பின்னால் ஒரு மூணு வருஷம் அது கழிஞ்சிச்சு அங்கே சல்லாஹ் சொல்லம் சொன்னது ஏழு வருஷத்தை சொன்னாங்க யூசுப் அலைய சல்லாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த ஏழு வருஷத்தை போல இவர்களுக்கு ஏழு வருஷம் பஞ்சத்தை கொடுப்பென்னு கேட்டாங்க தொடர்ந்து இருந்தால் அது ஏழு வருஷம் நடக்கும் அந்த பஞ்சம் வரும் ஆனால் இவர்கள் கேட்டுக்கொண்டதின் காரணமாக இறக்கப்பட்ட ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹாலாவிடத்தில் சப்பாத்து செய்தார்கள் சிபாரிசு செய்தார்கள் அபு யூசு அபு சுஃபியானை அனுப்பினார்கள் இது சம்பந்தமாக அவர் பேசினார் அதன் காரணமாக ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு இரக்கம் ஏற்பட்டது அல்லாஹாலத்தில் துவா கேட்டார்கள் அந்த பஞ்சம் மூன்று வருஷத்தோடு விளக்கப்பட்டு விட்டது பிறகு அதற்கு பிறகு பஞ்சம் இல்லாமல் செழிப்பான பழை பெய்தது செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மறக்கத்தான் நிலை ஏற்பட்டது என்பதாக வரலாற்றிலே ரசூல்லா சலாசத்துடைய வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது இதே போன்றுதான் யூசுஃப் அலையலாத்துடைய ஏழு வருஷத்தை போன்று அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக என்று சொன்னதும் கூட யூசுஃப் அலையாம் அவர்களுக்கு மூன்று வருஷம் தான் இருந்துச்சு மீதி நாலு வருஷம் யாகூப் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோரும் மிஸ்ருக்கு வந்து சேர்ந்த காரணத்தினால் அந்த நபிமார்களுடைய வறக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹத்தாலா மீதி உள்ள காலத்தினுடைய அந்த பஞ்சத்தை போக்கி வைத்து விட்டான் செழிப்பான காலமாக ஆக்கி வைத்து விட்டான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதைத்தான் அல்லாஹாலா இங்கே ஆமினின் என்று யூசுப் அலி அவர்கள் தந்தையை பார்த்து சொல்லுகின்றார்கள் உத் குலு மிஸ்ரின் அல்லாவுடைய நாட்டப்படி மிசிற்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் ஆமினியின் அச்சமற்றவர்களாக முதல்ல ஒரு கருத்து இதுவரைக்கும் நீங்கள் வறுமைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் சொன்னாங்க பாருங்கள் ஏழு நாள் ஆச்சு நான் ரொட்டி சாப்பிட்டேன் ஏழு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து இருப்பாங்க இப்போ எந்த விதமான வறுமையும் கிடையாது கஷ்டமும் கிடையாது சிரமமும் கிடையாது எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் பயங்களை விட்டும் அச்சத்தை விட்டும் எல்லா விதமான தீமைகளை விட்டும் அச்சமற்றவர்களாக நீங்கள் இந்த மிசிறுக்குள்ளே நுழையுங்கள் என்று யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தந்தை இடத்துல சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்ற அதே மாதிரி வந்தாங்க யூசுப் அலையாம் யாக்கூப் அலையலாம் அவர்களுக்கு ஒரு அருமையான மாளிகையை தயார் செய்து தந்தார்கள் அவருடைய குடும்பத்தினர் தங்குவதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யத் தந்தார்கள் மிக சுகமான வாழ்க்கை அதற்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சு அல்லது இருபத்தி வருஷம் என்பதாக சொல்லப்படுகின்றது யாக்கூப் அலையிஸ்லாம் உயிரோடு இருந்தார்கள் அந்த காலத்தில் யாக்கூப் அலையலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் மிக உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மிக சுகமான வாழ்க்கை அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை என்று சொன்னால் அந்த சுகத்திலே மூழ்கி போய்விடவில்லை மாறாக தங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ நுபுவத்துடைய அந்த பொறுப்பு அதையும் செய்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் முன்னால் எப்படி சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சிரமங்களை எல்லாம் நீக்கி அல்லாஹல்லா அவர்களுக்கு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை ஏற்படுத்தி தந்தால் உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது பிறகு இப்போ யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் யாக்கு அலையாமினை கொண்டு வந்து தந்தை தாயார் எல்லாத்தையும் குடும்பத்தினர் எல்லோரும் சுகமாக வாழ வைத்தார்கள் இந்த நேரத்தில் யூசுஃப் அலையின் அந்த கண்ட கனவனுடைய அந்த விளக்கம் நடைபெற வேண்டும் அல்லவா அதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வரஃபா அபவைஹி தன்னுடைய பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது தூக்கி வைத்தார் வரஃபா அபவைஹி தன்னுடைய பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது தூக்கி வைத்தார் அதாவது சிம்மாசனத்தின் மீது தான் தான் அணந்திருந்த அந்த சிம்மாசனத்தின் மீது உட்கார செய்தார் உயர்த்தினார் என்று சொன்னால் அங்கே உட்கார வைத்தார் அந்த சகோதரர்கள் பதினோரு பேரும் இருக்கிறாங்க உட்கார வைத்து அழகு பார்த்தார் அதற்கு பின்னால் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் தங்களுடைய ஒரு சிம்மாசனத்திலே உட்கார்ந்தார்கள் இப்பொழுது அந்த பெற்றோர் இருவரும் பதினோரு சகோதரர்களும் யூசுப் அலேஸ்லாம் அவர்களுக்கு கீழே இறங்கி வந்து யூசுப் அலையலாம் அவர்களுக்காக சஜிதா செய்தார்கள் அவருக்காக வேண்டி அவர்கள் அனைவரும் சஜிதா செய்தார் சஜிதா செய்தவர்களாக கீழே விழுந்தார்கள் ஹர் கீழே விழுந்தார்கள் விழுந்தார்கள் சொன்னால் தலையை நெற்றியை கீழே வைத்தார்கள் சுர்ஜிதன் சஜிதா செய்யக்கூடியவர்களாக கீழே விழுந்தார்கள் என்று அல்லாஹலா குறிப்பிடுகின்றான் அப்படி சஜிதா செய்து முடித்த பொழுது பதினோரு சகோதரர்களும் பெற்றோர் தாயும் தந்தையும் யாக்குப் அலேஸ்லாம் அவர்களும் யூசுஃப் அலிஸ்லாம் அவருடைய மனைவியரும் சஜிதா செய்து முடித்த பொழுது ஒ கால் யூசுஃப் அவர்கள் சொன்னார்கள் யா அபத்தி என்னுடைய தந்தையே ஹாதா தீலு மென் கபுலு இதுதான் நான் கண்ட கனவையினுடைய விளக்கம் இதற்கு முன்னால் நான் கண்ட கனவியனுடைய விளக்கம் அது அதை அந்த கனவை என்னுடைய ரப் உண்மையானதாக ஆக்கி தந்து விட்டான் பி எனக்கு அவன் பெரும் உதவி செய்துள்ளான் என்று தங்களுக்கு ஏற்பட்ட அந்த அல்லாஹாலா கொடுத்த அந்த நியமத்தை பற்றி பிறகு சொல்லுகின்றார்கள் இங்கே யூசுஃப் அலை அவர்களுக்கு அந்த பதினோரு பேரும் பெற்றோரும் சஜிதா செய்தார்கள் என்பதாக அல்லா தாலா குறிப்பிடுகின்றார் பொதுவாக நமக்கு சட்டம் தெரியும் அல்லாவை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது இல்லையா அல்லாவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது அப்ப இங்க சஜிதா செய்தார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அசல்லையே சஜிதா செய்வது என்பது ஒரு ஒரு பெரும்பாலான வளமாக்களுடைய கருத்தின்படி சஜிதா என்பது ரெண்டு வகை ரெண்டு வகை இருக்கின்றது ரெண்டு வகையான சஜிதாக்களும் அந்த காலத்திலே தனித்தனியாக விளக்கங்களுடன் செய்யப்பட்டு கொண்டு வந்தன இந்த நிகழ்ச்சி நடைபெறும் வரைக்கும் அதாவது யூசுஃப் அலி இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் அந்த ரெண்டு விதமான சஜிதாக்களும் வழக்கத்திலே இருந்தன ஒரு சஜிதா சஜிதத்துல் ரிபாதா வணக்கத்தினுடைய சஜிதா என்பதாக சொல்லப்படும் இன்னொன்று சஜிதத்து தாசீம் மரியாதைக்குரிய சஜிதா என்பதாக சொல்லப்படும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்த சஜிதாவும் கூட ரிபாதத்துடைய சஜிதா அல்ல அது மரியாதைக்காக வேண்டி தாசீம் தக்ரீமுக்காக வேண்டி செய்யப்பட்ட சஜிதா கண்ணிய கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அது அல்லாஹாலா உத்தரவிட்டான் ஆதம் அலி இஸ்லாமர்களுக்கு அல்லாஹாலா உத்தரவு போட்டான் செஜா செய்யுங்கள் என்பதாக சொன்னால் வழக்குகளை பார்த்து வழக்குகள் செஜிதா செய்தார்கள் அது மனிதர்கள் அல்ல வழக்குகள் செய்தார்கள் அது ஆரம்ப காலகட்டம் முதல் நிலை அந்த முதல் மனிதருக்கு படிவு படிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை உயர்வுபடுத்த வேண்டும் என்பதற்கான அல்லாஹாலா போட்ட கட்டளை அதை வழக்குகள் நிறைவேற்றினார்கள் சரி அதுவும் தாந்தியுமுடைய சஜிதா தான் இவாதத்துடைய சஜிதா அல்ல என்பதாக சொல்லப்படுகின்றது வழக்குகள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்தது மரியாதைக்காக வேண்டி கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட சஜிதாவே தவிர சொல்லப்பட்ட சஜிதாவே தவிர அல்லாவுக்காக வேண்டி சஜிதா செய்கின்றார்களே அது போன்று அல்ல அதே சஜிதா தாசீமுக்காக வேண்டி தக்ரீமுக்காக வேண்டி கண்ணியத்திற்காக செய்யப்படக்கூடிய அந்த சஜிதா ஆதம் அலி இஸ்லாம் பின்னால் நபிமார்கள் எல்லா நபிமார்களிடத்திலும் இருந்தது அதே மாதிரி பெரிய மனிதர்கள் நல்லடியார்கள் யார் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் சஜிதா செய்து தங்களுடைய மரியாதையை தெரியப்படுத்திக் கொள்வார்கள் இந்த சஜிஜாவுக்கு முன்னால் நிறைய வழக்கம் சொல்லியிருக்கிறோம் உண்மையிலே சஜிதா அந்த இடத்துல ஆதம அலிஸ்வா செய்ய சஜிதா நெற்றியை தரையிலே வைத்தார்களா அல்லது குனிந்து மரியாதை செலுத்தினார்களா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது சரி எப்படி வைத்துக் அந்த தசிமுக்காக வேலை செய்யப்படக்கூடிய சஜிதா அனுமதிக்கப்பட்டு அதே சஜிதாவை தான் இங்கே யூசுப் அலி இஸ்லாம் பெற்றோர் செய்தார்கள் அந்த சகோதரர்களும் செய்தார்கள் மரியாதைக்காக வேண்டியுள்ள சஜிதா ஐபாதத்துக்காக வேண்டியுள்ள சஜிதா அது அல்லாஹாவை தவிர வேறு யாருக்குமே கூடாது எல்லா காலங்களிலும் ஆதம் அலேஸ்வலாத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் கயாமத்தின் நாள் வரைக்கும் இனி எப்பொழுதுமே யாருக்கும் கூடாது மலக்குகளும் செய்யக்கூடாது மனிதர்களும் செய்யக்கூடாது அது அல்லா ஒருவளுக்குத்தான் உண்டு ஐபாதத்துடைய சஜிதா அது அல்லாத சஜிதா தாயீம் தக்ரீமுக்காக வேண்டி ஆதம் அலிஸ்வலாத்திலிருந்து யூசுஃப் அலிசலாத்துடைய காலம் வரைக்கும் இருந்தது அதற்கு பின்னால் அது தடை செய்யப்பட்டு விட்டது ஏனென்றால் ரசூல்லாய் சல்லா அலிமர்கள் சொல்லுகின்றார்கள் யூசுப் அலெஸ்லாம் அவர்கள் காலத்திலே செய்யப்பட்ட அந்த சஜிதாவுக்கு பதிலாக அல்லாஹாலா எனக்கு சலாம் சொல்லுவதை அதற்கு பதிலாக காணிக்கையாக ஆக்கி தந்திருக்கின்றான் அவர்களுக்கு சஜிதா செய்வது காணிக்கையுடைய அந்தஸ்திலே இருந்தது எனக்கு சலாம் சொல்லுவது காணிக்கையுடைய அந்தஸ்தில் தரப்பட்டது ஏன் அல்லாஹாலா குரான்லேயே அதை சொல்லித் தருகின்றான் யாயோல்லும் என்ற ஆயத்தின் மூலமாக சலாம் சொல்லுவது காடிக்கை என்பதாக தஹையா என்பதாக சொல்லி அல்லாஹாலா விளக்கம் தருகின்றான் ஆகவே அந்த சஜிதா செய்வது இப்பொழுது தடை செய்யப்பட்டு விட்டது அதாவது யூசுப் அலிஸ்லாத்துடைய காலத்துக்கு பின்னாலேயே தடை செய்யப்பட்டு விட்டது அதுக்கு பின்னாலே எந்த நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் தடை செய்யப்பட்டு விட்டது குறிப்பாக ரசூலாய் சலாஹனுடைய காலத்தில் அது தடை செய்யப்பட்டு விட்டது இபாதத் வணக்கம் என்ற அடிப்படையில் சஜிதா செய்வதும் கூடாது தாசீம் தக்ரீம் என்ற அடிப்படையில் சஜிதா செய்வதும் இப்பொழுது செய்வது கூடாது சரி இது இன்னொரு விளக்கம் அதில் இருக்குது இன்ஷல்லா அடுத்த வாரம் அதை சொல்லுவோம் இன்னொரு விளக்கம் ஒரு விஷயம் என்னன்னு பொதுவாக மகன் குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும் அப்படித்தான பழக்கம் மக்கள் பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும் இங்கே பெற்றோர் மகனுக்கு மரியாதை செய்கிறாங்க கூடும் தந்தை சஜிதா செய்தார் யாக்கு அலி அவர்கள் தந்தையும் தாயும் சஜிதா செய்தார்கள் என்று வருகின்றது அல்லாஹாலே சொல்லுகின்றான் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா இது மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்யறது கூடும் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது என்பது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருப்பான் இந்த மாதிரி உன்னுடைய மகனுக்கு நீ சஜிதா செய்ய வேண்டும் மரியாதை செலுத்தும் நிமித்தமாக சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹலா யாக்கூப் அலிஸ்லாத்துக்கு கட்டளை அந்த கட்டளை இட்டபோது கட்டளை என்பது அப்பொழுது அல்ல உடனடியாக அல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹல்ல சொல்லிட்டான் கனவின் மூலமாக யூசுப் அலையா அவர்கள் கண்ட கனவுடைய விளக்கமே இவர்கள் எல்லாம் பிறனாள் ஒரு காலத்திலே சஜிதா செய்வார்கள் என்பதை தெரியப்படுத்துகின்றது அப்பொழுதே அல்லாஹல்லா அந்த கட்டளை கனவின் மூலமாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காட்டிவிட்டான் ஆக பெற்றோரும் மரியாதை செய்ய வேண்டும் இவருக்கு ஏனென்று சொன்னால் இவர் அரசராக வெறும் நபியாக மட்டும் இல்லாமல் அரசராக இருக்கின்றார் வெறும் சாதாரணமான அரசர் அல்ல மிகப்பெரிய அறிவாளியான அரசராக அறிவு நுணுக்கங்கள் நிறைந்த அரசராக வைத்திருக்கின்றார் பல்லாயிரக்கணக்கான செய்திகளுக்கு விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வழித்துக் கொண்டிருக்கின்றார் பலவிதமான நன்மைகளை அந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நாடே மிகப்பெரிய செழிப்பான ஒரு சூழ்நிலையிலே அமைந்திருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான காலகட்டம் எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் இதுக்கெல்லாம் காரணம் யூசுப் அலி இஸ்லாத்துடைய ஆட்சி முறை அவர்கள் அணுகி அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை அவர்கள் ஆட்சி செய்த தன்மை இவையெல்லாம் அங்கே இப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றுத்தந்திருந்தன அதனால் யூசுப் அலேஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் மரியாதைக்காக வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளையின் மூலமாகத்தான் யாக்குப் அலையாம் அவர்கள் அந்த சஜிதாவை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது வேறு கேள்விக்கே இடம் கிடையாது அந்த இடத்துல அல்லாஹ் சொன்னால் செய்த அவ்வளவு எப்படி மலக்குகள் சஜிதா செய்தார்கள் ஆத புக்கு அப்படி செஞ்சாங்க அவ்வளவு ஆனால் அதுக்கு பின்னால் அந்த சஜ்ஜிதா தடை செய்யப்பட்டது இப்போ சில பேர் சொல்லலாம் ஆதம் அலையலாம் அவர்களுக்கு மலக்குகளை செஜா செஞ்சாங்க யூசுப் அலி இஸ்லாமர்களுக்கு அவங்க பெற்றோரும் சகோதரர்களும் செஜ்ஜா செஞ்சாங்க அதனால் பெரியவர்களுக்கெல்லாம் தாசீம் தக்ரீம் காவலி சஜா செய்யலாம் என்று சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இப்பொழுதும் நம்மிடத்துல இருக்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க தங்களை ஷேக்மார்கள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் பெரிய ஞானம் ஞானிகள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் அல்லாஹாலா குரான்லேயே அதை சொல்கிறான் யூசுப் அலி இஸ்லாத்துக்கு செஞ்சதாக அதே அந்தஸ்து தான் நான் இருக்கிறேன் ஆகவே எனக்கு சஜிஜா செய்யணும் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் சஜா செய்யாவிட்டாலும் கூட காலையாவது தொட்டு முத்த விடுங்கள் என்று சொல்லி காலை தொட்டு முத்தப்படக்கூட அனுமதிக்கக்கூடிய பலர் ஷேக்மார்கள் பெரியவர்கள் ஞானவான்கள் பலர் இருக்கின்றார்கள் தவறான கருத்து உடையவர்கள் ஆனால் ரசூல்லா சலாஹா மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றார்கள் அது உன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சஹாபி ரோமாபுரிக்கு சென்றார் ரோம் நாட்டுக்கு சென்றார் பயணம் போய்விட்டு திரும்பி வந்தபொழுது ரசூல்லாய் சல்லாசத்தில் வந்து சொன்னார் யாரை சொல்ல நான் ரோம் நாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கே மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கக்கூடிய மருசுபான் என்ற ஒரு அதிகாரி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மருசுபானுக்கு சஜிதா செய்கின்றார்கள் மரியாதைக்காக வேண்டி நீங்களோ மிகப்பெரிய நபியாக இருக்கின்றீர்கள் சூலாக இருக்கின்றீர்கள் அந்த மருசுபான் என்பவனை விட மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் அல்லாஹாலா உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் அவனுக்கே அவர்கள் சஜா செய்யும் பொழுது நாங்கள் ஏன் உங்களுக்கு சஜ்ஜா செய்யக்கூடாது என்பதாக கேட்டார்கள் ரசூல்லா ஸ்வஹா ஒரு பதிலை சொன்னார் அதே பதிலை இன்னொரு தடவையும் சொன்னாங்க ஒரு ஒட்டகம் ரசூல்லா சிலாசம் ஒரு வழியில் போயிட்டு இருந்தாங்க அல்லது ஒரு இடத்துல தங்கியிருந்தார்கள் ஒரு ஒட்டகம் வந்தது தன்னுடைய தலையை ரசவுல்லா சிலாசையை பாதத்துக்கு கீழே வைத்து சஜ்ஜிதா செஞ்சது யார சொல்லாம் மிருகங்கள் எல்லாம் தங்களுக்கு சஜ்ஜுதா செய்கின்றனவே சஜ்ஜிதா செய்வதற்கு நாங்கள் ரொம்ப தகுதி பெற்றவர்களாக நாங்கள் சஜ்ஜா செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போது ஒரு பதில் சொன்னாங்க அதே பதிலை சொன்னாங்க இன்னொரு தடவை ஒரு கிராமப்புறத்தை அரபி ஒருவர் வந்தார் ரசூல்லா இஸ்வாஸ்த வந்து எனக்கு ஒரு அது ஒரு அற்புதம் காட்டுங்கள் உங்களுடைய மோஜிஜா ஒன்றை எனக்கு காட்ட வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார் கண்டிப்பாக காட்ட வேண்டுமா என்று கேட்டார்கள் ரசூல்லா இஸ்லா ஆம் என்பதாக அவர் சொன்னார் சரி இங்கிருந்து அங்கே போ அதோ நின்று கொண்டிருக்கின்றதே ஒரு மரம் அந்த மரத்தை போய் உன்னை முகமது ரசூல்லா கூப்பிடுறார் என்பதாக சொல் என்பதாக சொன்னார்கள் அவர் நேராக போனார் அந்த மரத்தை ரசூல்லா கூப்பிடுறாங்க உங்களோ அப்படின்னு சொன்னார் அந்த மரம் அப்படியே வேரோடு அப்படி அசைந்தது வேரோடு பிடுங்கி கொண்டு மேலே மேலே வந்தது வேர்களை கால்களாக ஆக்கி கொண்டு அங்கிருந்து அப்படியே நடந்து வந்தது ரசூல்லாய் சல்லிசத்துக்கு முன்னால் வந்தவுடனே அப்படியே கீழே விழுந்து சஜ்ஜிதா செய்தது திரும்பி போ என்பதாக சொன்னார்கள் அதை திரும்பி போனது தன்னிடத்தில் போய் நின்று கொண்டது இப்பொழுது இந்த அரபி கேட்டார் யார சூழல் அல்ல மரம் எல்லாம் உங்களுக்கு சஜ்ஜிதான் செய்கின்றன நாங்களும் சஜிதா செய்யலாமா என்பதாக கேட்டார் ரசூல்லாய் சல்லாஹம் ஒரு சொன்னாங்க அந்த பதில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த வாசகத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது ஆகும் என்று இருந்தால் கூடாது ஆகும் என்று இருந்தால் சஜிதா செய்யுமாறு மனைவிக்கு நான் கற்றளையிட்டு இருப்பேன் என்பதாக சொன்னார்கள் என்ற அந்த வாசகம் எல்லா இடத்திலும் சொன்னது அதனால மனிதர்கள் யாரும் யாருக்குமே சஞ்சீதா செய்ய கூடாது சொன்னார் ஒரு அறிவிப்பில் ஒரு தூதுக்குழு ஒன்று வந்தது வந்து வாகனத்திலிருந்து இறங்கியவர்கள் நேராக வந்தவுடன் ரசூல்லாய் சல்லா அலிசலத்துணி காலை தொட்டு முத்தமிட்டார்கள் என்பதாக ஒரு வரலாறு ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றது அதை வைத்துக்கொண்டு சில பேர் காலை தொட்டு முத்தமிடலாம் ரசூல்லாய் சல்லாஹத்து காலை தொட்டு முத்தமிட்ட மாதிரி பெற்றோருடைய காலை தொட்டு முத்தமிடலாம் ஷெஹ்ஹுமார்களுடைய காலை தொட்டு முத்தமிடலாம் பெரியவருடைய காலை தொட்டு முத்தமிடலாம் என்பதாக சொல்லுவார்கள் விளக்கம் தரக்கூடிய ஹதீஸை நீங்கள் எழுதுகின்றார்கள் ரசூல்லாய் சல்லா அலுவலம் முத்தமிட சொல்லவில்லை அதை எதிர்பார்க்கவும் இல்லை திடீர் என்று வந்தவர்கள் அவருடைய நாட்டு வழக்கப்படி காலை தொட்டு முத்தமிட்டார்கள் அது ரசூல்லா சலாஹன் விரும்பாத ஒன்று அவர்கள் நபி அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் எதேச்சையாக செய்த விஷய அப்ப ரசூல்லா சலாஹாசன் தடை செஞ்சிருக்கலாமே இதெல்லாம் செய்யக்கூடாது அங்கே மற்ற ஹதீசுகளின் மூலமாக தடை செய்கின்றார்கள் ரசூல்லாஹ்லா யாரும் யாருடைய காலையும் முத்தமிடக் கூடாது என்பதற்கு தெளிவான ஹதீசுகள் இருக்கின்றனர் ஒரு சஹாபி கேட்டார் வேற சூழலால் பெற்றோருடைய அதாவது பெற்றோருடைய காலை தொற்று முத்தமிடலாமா என்பதாக கேட்டார் கூடாது என்பதாக சொன்னார்கள் ஒருவர் ஒருவரை கட்டி அணைக்கலாமா என்பதாக கேட்டார்கள் கூடாது என்பதாக சொன்னார்கள் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லலாமா என்பதாக செலாம் சொல்லலாம் சொன்னார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது கட்டி அணைக்கலாமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது வேறு ஹதீசின் மூலமாக கட்டு அணைக்கலாம் அதா முகானக்கா என்று சொல்லப்படும் அது எப்படி செய்வது என்பதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கு அந்த முறைப்படிக்க அதனை செய்ய வேண்டும் அது அல்லா முத்தமிடுவதோ சஜிதா செய்வதோ கூடாது என்பதாக தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றது ஆக இந்த ஆயத்தின் மூலமாக யூசுப் அலி அவருடைய காலம் வரைக்கும் அந்த சஜிதா அதுவும் தலையுமுடைய சஜிதா தான் விவாதத்துடைய சஜிதா அல்ல மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய அந்த சஜிதா அனுமதிக்கப்பட்டு பிறகு அது முழுமையாக தடை செய்யப்பட்டு விட்டது ஏராளமான விஷயங்கள் ஆதாரங்களோடு வளமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே சுருக்கமாக இதை நாம் விளங்க வேண்டும் இங்கே யூசுப் அலி இஸ்லாம் மரியாதை செய்யும் நிமித்தமாக அவருடைய பெற்றோரும் சகோதரர்களும் சஞ்சிதா செய்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் விளக்கம் அல்லாஹால உண்மையாக ஆக்கி தந்து விட்டான் என்றும் யூசுப் அலி அவர்கள் சொல்லிவிட்டு தங்களுக்கு அல்லாஹால அளித்த ஞாபகத்துக்களை பற்றியும் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை காண்போம் وقال يا أبت هذا تأويل رؤياي من قبل قد جعلها ربي حقا وقد أحسن بي إذا اخرجني من السجن وجاء بكم من البدو ومن بعد أن نزع الشيطان بيني وبين إخوتي إن ربي لطيف لما يشاء إنه هو العليم الحكيم صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை சகோதரர்கள் அல்லாஹாலாவுடைய பேரொருளால் எழுநூற்றி பதினாறாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன சஜிதாவுடைய விபரமும் சென்ற வாரம் சொல்லப்பட்டது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது சிர்க் என்பதாக ஹராம் என்பதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய மார்க்கத்திலே அது யூசுஃப் அலே இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் ஆதம் அலே இஸ்லாத்திலிருந்து யூசுஃப் அலே இஸ்லாமனுடைய காலம் வரைக்கும் சஜிதே தால் சஜிதையே தாலீம் என்று சொல்லப்படக்கூடிய மரியாதைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா ஆகுமாக்கப்பட்டிருந்தது ஏன்னா சில விஷயங்கள் முன்னால் உள்ள நபிமார்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருந்தது பிறகு காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் மனோபாவங்கள் ஆகியவற்றினுடைய மாற்றத்தை கண்டு அல்லாஹாலா பல விஷயங்களை தடை செய்திருக்கின்றான் நபி சுலைமான் அலே இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் சிலைகளை வைத்துக் கொள்ளலாம் அழகுக்காக வேண்டி என்ற சட்டமெல்லாம் இருந்தது சுலைமான் அலை அவர்களும் கூட அவருடைய மனைவி ஒருவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய சிலையை செய்து கொடுத்தார்கள் அதை பார்த்து தந்தையுடைய நினைவை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்து மேற்கொள்ளக்கூடியவராக அந்த பெண்மணி இருந்தார் என்பதாக சொல்லப்படுகின்றது அதற்கு அடுத்த காலத்திலே அங்கே ஷிற்கு நடைபெற்ற காரணத்தினால் அடுத்த நபி வரக்கூடிய காலத்திலே அது தடை செய்யப்பட்டது அராமாக்கப்பட்டது ரசோல்லாய் சல்லா அலுவலமுடைய காலத்திலே அது நிரப்பமாக சிலை செய்து செய்வது சகிப்பது மட்டுமல்லாமல் உருவப்படங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது தடை செய்யப்பட்டதாக ஆக்கப்பட்டது விவரங்கள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மரியாதைக்காக வேண்டி கூட தன்னுடைய தலையை தன்னுடைய நெற்றியை கீழே வைக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு முன்னால் சாய்க்க கூடாது என்ற சட்டம் நபி யூசுப் அலி இஸ்லாமுடைய காலத்திற்கு பிறகு அது உருவாக்கப்பட்டது சொல்லப்பட்டது அந்த சட்டம் மிக உறுதியாகவும் மிக கடினமாகவும் ரசூல்லா சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுடைய இந்த தீனிலே நிரப்பமாக்கப்பட்டது இங்கே யாக்குப் அலை அவர்கள் அவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் அவருடைய மக்களும் யூசுஃப் அலே இஸ்லாம் சஜிதா செய்தது அந்த காலத்திலே மரியாதைக்காக வேண்டி செய்யலாம் என்ற சட்டம் இருந்ததோடு யூசுப் அலே அவர்கள் ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கின்றார் அவர் சிறு வயதிலேயே ஒரு கனவையும் கண்டிருக்கின்றார் அந்த கனவின் காரணமாக இந்த விஷயம் இந்த சஜிதா நடைபெறத்தான் வேண்டும் என்று விளங்கிய நபி யாக்கூப் அலேஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இல்லாவிட்டால் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சஞ்சிதா செய்வது மரியாதைக்காடி சஞ்சிதா செய்வது என்பது அது வழக்கத்திலே இல்லாத ஒன்று மகன்தான் தந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டுமே தவிர தந்தை மகனுக்கு மரியாதை செய்வது என்பது கிடையாது தந்தை சாதாரணமானவராக இருக்கலாம் மகன் உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருக்கலாம் தந்தை படிக்காதவராக இருக்கலாம் மகன் படித்தவராக இருக்கலாம் தந்தை ஆலிம் அல்லாதவராக இருக்கலாம் சாதாரண மகனாக குடிமகனாக இருக்கலாம் மகன் மிகப்பெரிய ஆலிமாக இருக்கலாம் ஆனால் யார் யாருக்கு மரியாதை செய்வது மகன் தந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டும் அதுதான் முறை தந்தை எப்படி இருந்தாலும் சரி மகன்தான் மக்கள் தான் தந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டும் இங்கே யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் விளங்கிய ஒரு பெரிய தூதராக ரசூலாக இருந்தார்கள் அதே போன்று மிகப்பெரிய ரசூலாக யாக்குப் அலேஸ்லாம் அவர்களும் இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ற நிலையிலும் தந்தை என்ற அடிப்படையிலும் மிக வயோதிகமான ஒரு மனிதர் என்ற அடிப்படையிலும் சிறந்த அந்தஸ்துடையவர் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து மிகுந்த அகழ்மை பெற்றிருந்தார் என்ற அடிப்படையிலும் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள்தான் தந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டும் சரிதா செய்திருக்க வேண்டும் ஆனால் தந்தை யூசுஃபுக்கும் மகனுக்கும் சஜிதா செய்தார் இந்த சஜிதா செய்தபொழுது பன்னிரெண்டு பதிமூன்று பேரும் பதினோரு சகோதரர்கள் தாயும் தந்தையும் பதிமூன்று பேர் சஜிதா செய்கின்றார்கள் இந்த காட்சியை பார்த்த யூசுஃப் அலி அவர்களுக்கு மனதிலே மிகப்பெரிய வேதனை ஏற்பட்டது இப்படி தங்களுடைய தந்தை தங்களுக்கு மரியாதை செய்கின்றாரே என்பதாக நினைத்திருப்பார்கள் இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற அறிவு பெற்ற தந்தை தனக்கு மரியாதை செய்வது செஞ்சிதா செய்வது என்பது அது மக்களுக்கு மத்தியில் பல மக்களுக்கு மத்தியில் செய்யப்பட செய்யப்பட்ட விஷயம் யூசுப் அலே அவர்கள் இப்பொழுது சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை தந்தை அவர்களே தாங்கள் எனக்கு மரியாதை செய்தது நான் விரும்பியது அல்ல நான் அதை விரும்பவில்லை நீங்களும் அதை செய்வதற்குரிய நிலை உங்களுக்கும் கிடையாது அப்படித்தான் உங்களுடைய எண்ணமும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே எனக்கு நீங்கள் இந்த சஜிதாவை கொண்டு மரியாதை செய்த நிலை என்னவென்று சொன்னால் அல்லாஹாலா என்னுடைய கனவின் மூலமாக அதனை காட்டி அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இதனை செய்தீர்கள் அதை நான் உங்களுக்கு மத்தியிலே தெரிவிக்கின்றேன் மக்கள் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகம் உள்ள அளவுக்கும் அது விளக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹலா குரானின் மூலமாகவும் அதை நமக்கு தெரியப்படுத்துகின்றான் யா அபத்தி யா அபத்தி என்னுடைய அருமை தந்தை அவர்களே தகவல் கபுலு இதற்கு முன்னால் சிறு நான் கண்ட கனவினுடைய விளக்கம்தான் இது என்னுடைய ரப் இதனை உண்மையாக ஆக்கிவிட்டான் அதனை உண்மையாக ஆக்கிவிட்டான் எந்த கனவை நான் கண்டேனோ அதை உண்மையாக ஆக்கிவிட்டான் அல்லாஹத்தாலா தான் கனவை ஏற்படுத்தினான் இப்போ அதற்குரிய விடை கிடைக்கப்பெற வேண்டும் அல்லவா அந்த விடையை அல்லாஹாலா நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே நிகழ்த்தினான் ஒரு கனவு காண்றோம் அந்த கனவுக்கு கனவுக்கு விளக்கம் தெரிந்த ஒருவர் ஒரு ஆலிம் அல்லது நல்ல விளக்கம் தெரிந்த ஒருவர் அதற்கு விடை சொல்லுகின்றார் தாமிர் சொல்லுக விளக்கம் சொல்லுகின்றார் இந்த கனவுக்கு இதுதான் விடை என்பதால் அவர் கனவு கண்ட பின்னாலே அந்த கணவனுடைய விளக்கம் இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு யார் கனவுக்கு தாமீர் சொன்னாரோ அவர்கிட்ட போய் என்ன ஹசிரத்து நீங்கள் சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் அது மாதிரி நடக்கவே இல்லையே அப்படின்லாம் அவர்கிட்ட போய் கோவச்சு கொள்ளக்கூடாது அப்போ நீங்கள் சொன்னது சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது யூசுஃப் அலே இஸ்லாமல் கண்ட கனவுடைய விளக்கம் எப்போ நடஞ்சி நாற்பது வருஷத்துக்கு பின்னால் முன்னாலும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம் மூசா அலிஹஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலை இஸ்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிராவினை அழிக்க வேண்டும் என்று துவா கேட்டார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து துவா கேட்டாங்க ஒருத்தர் துவா கேட்டார் இன்னொருவர் ஆமின்னு சொன்னார் மூசா அலையாம் துவா கேட்டாங்க ஹாரூன் அலி இஸ்லாம் ஆமின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன பின்னால் கேட்டு துவா கேட்ட பின்னால அல்லாஹல்லா உடனே தெரிவித்தான் அறிவித்தான் உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹல்லா சொன்னார் துவா கேட்ட பின்னால நாற்பது வருஷத்துக்கு பின்னால் தான் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் அந்த துவாவுடைய விளக்கம் கிடைத்தது அதுபோன்ற துவா கேட்கிறான் உடனடியாக நிறைவேற வேண்டும் கட்டாயம் கிடையாது எப்பொழுது அல்லாஹாலா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டுமோ அவனுடைய நாட்டத்திலே எப்படி இருக்கின்றதோ அப்படி நிறைவேற்றுவார் அந்த நேரத்திலே நிறைவேற்றுவார் அதுபோன்று கனவு கண்டால் அந்த கனவினுடைய விளக்கம் உடனடியாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் அப்படின்னு அர்த்தம் இல்ல எப்பொழுது அல்லாஹாலா விரும்புகின்றானோ அதை ஏற்பாடு செய்திருக்கின்றாலும் அந்த நேரத்திலே அது நிகழும் என்பதை அந்த வாசகம் சொல்லிப் சொல்றாங்க நாற்பது வருஷத்துக்கு பின்னால சொல்றாங்க அதனை என்னுடைய உண்மையாக்கி வைத்து விட்டான் என்பதால் இந்த வாசகத்தை சொல்லுவதன் மூலமாக நீங்களெல்லாம் எனக்கு சஜிதா செய்ததை நான் விரும்பவில்லை நான் மனதார விரும்பவில்லை ஆனால் அல்லாஹாலா இப்படி ஒரு ஏற்பாடு நடைபெற வேண்டும் என்று அவன் நாட்டத்திலே இருந்தது அதை கனவின் மூலமாக எனக்கு காட்டினான் அதனால் அல்லாஹு தாலா அந்த கனவனுடைய விளக்கத்தை இப்பொழுது உங்களின் மூலமாக ஏற்படுத்தினான் அந்த கனவுக்கு விளக்கமே தவிர நான் இதை விரும்பவில்லை என்ற கருத்திலே அதாவது நீங்கள் நான் உங்களுக்கு மரியாதை செய்வது போக நீங்கள் எனக்கு மரியாதை செய்த இந்த விஷயம் அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்டது என்னுடைய புறத்தில் உள்ளது அல்ல என்னுடைய குறை அல்ல நான் அதை என் மீது அதை குறையாக யாரும் ஏற்று சொல்லக்கூடாது சுமத்தக்கூடாது என்ற கருத்தை இந்த வாசகத்தின் மூலமாக யூசுப் அலி இஸ்லாமர்கள் சொல்லி என்று விளக்கம் தருகின்றனர் எனக்கு அல்லாஹால பெரும் உபகாரம் செய்து விட்டான் பெரும் ஞானத்தை கொடுத்து விட்டான் இது ஆகரஜனி மினி சிறையில் இருந்து என்னை அவன் வெளியாக்கிய நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த பெண்மணியின் காரணமாக சிறையில் இருந்து அல்லாஹால என்னை வெளியாக்கிய பொழுது எனக்கு பெரும் உபகாரம் செய்து விட்டான் அதே போன்று மினல் பதுக்கும் மினல் பதுவி கிராமத்திலிருந்து உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தான் உங்கள் அனைவரையும் கிராமத்தில் இருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தான் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் சைத்தான் தூண்டுதலை ஏற்படுத்திய பின்னால் ஒரு பிரிவை ஏற்படுத்திய பின்னால் சகோதரர்களுக்கு இவர்களுக்கு ஏற்பட்ட நாற்பது வருஷமாச்சு இந்த பிரிவு ஏன் ஏற்பட்டது என்பதை சொல்லுங்கன்னா சைதானுடைய வேலை ஷைத்தான் என்னுடைய சகோதரருடைய உள்ளங்களிலே நுழைந்து அவர்களுடைய உள்ளங்களை திசை திருப்பி அவர்களுடைய எண்ணங்களை தவறாக ஆக்கி எனக்கு ஏதேனும் ஒரு இடையூறு விளைவிக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தை போட்டான் அதன் காரணமாக அவர்கள் செய்தார்கள் நான் பிரிக்கப்பட்டேன் என்னுடைய சகோதரருக்கும் எனக்கும் மத்தியிலே பிரிவு உண்டானது அந்த பிளவு நாற்பது ஆண்டுகளாக நீடித்தது இது சைத்தான் செய்த வேலை என்பதாக சொல்லுகின்றார் மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக ஏதேனும் ஒரு விஷயம் நடைபெற்றால் நம்மிடத்திலிருந்து நடைபெற்றால் உடனே நாம் சைத்தானின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் இது சைதானுடைய வேலை அவருடைய வேலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அவருடைய ஊசாட்டத்திலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களிலே அல்லாஹால அவங்க செய்த அந்த கடக் கிணற்றிலே தூக்கி போட்ட விஷயம் அவர்கள் மீது பொறாமை கொண்ட விஷயம் இந்த சகோதரர்களுக்கு ஏற்படுத்திய இது அது அவர்களாகவே உருவாக்கியது என்பது மட்டுமல்ல செய்தான் அந்த வேலையை செய்ய வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றார் தெரியப்போ யூசுப் அலே சலாம் அவர்களை கிணற்றிலே முதலாவதாக தள்ளினார்கள் பால் கிணற்றிலே அது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் சகோதரர்கள் இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் ஆனால் யூசுப் அலே அவர்கள் அந்த கிணற்றிலிருந்து அல்லாஹால அவர்களை வெளியாக்கியதை நியமத்தை என்பதாக இந்த இடத்துல சொல்லல அதுக்கு பிறகு நீண்ட காலம் ஜலீஹாவுடைய வீட்டிலே அரண்மனையிலே அவர்கள் இருந்து வளர்ந்து அதற்கு பிறகு அந்த பெண்மணியின் மூலமாக அவர்கள் ஆசை கொள்ளப்பட்டு அந்த பெண்மணியுடைய சூழ்ச்சியால் சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலே பல ஆண்டுகள் இருந்த பின்னால் சுமார் ஏழு ஆண்டுகள் அல்லது ஒன்பது ஆண்டுகள் சிறையிலே இருந்த பின்னால் அவர்களை அந்த அரசினுடைய அந்த கனவு அதனை வெளியாக்கியது அவர்களை வெளியாக்கியது அல்லாஹால அதனை வெளியாக்கியதாக சொல்லுகின்றார்கள் வகது ஆசன வகது ஆசன பி என் மீது அல்லாஹாலா உபகாரம் செய்தான் பேருபகாரம் செய்து விட்டான் இது அஹ்ரஜனி மினசிஜினி சிறையை விட்டும் அவன் என்னை வெளியாக்கிய நேரத்தில் என்பதாக சொல்லுகின்றார்கள் முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா அதை கிணற்றில் என்னை காப்பாற்றிய நேரத்தில் எனக்கு உபகாரம் செய்து விட்டான் என்று சொல்லணும் ஆனா அப்படி சொல்லல ஏன் கேட்டா இங்க சகோதரர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க தந்தை இருக்கிறார் சகோதரர்களை இதுக்கு முன்னால் உள்ள ஆயத்துக்கள்ல போன வாரம் முதவாரமே சொல்லப்பட்டது என்று ஒரு பொது யசு அலிசம் உங்களின் குற்றச்சாட்டும் கிடையாது அல்லாஹத்தாலா உங்களை மன்னிப்பானாக என்று பொதுவாக துவா செய்து அல்லாஹால அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்ப அந்த நேரத்தில் அந்த சகோதரருடைய மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது நம்ம கிணத்துல கொண்டு போய் தள்ளணும் அதையெல்லாம் மனதில் வைத்துக் நம்முடைய தம்பி யூசுப் நம்மை மன்னித்து விட்டதாக சொல்லுகின்றார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார் என்ற வாசகத்தின் மூலமாக என்று மகிழ்ச்சியோடு அவர்கள் வீட்டிருக்கின்றார்கள் இது எப்ப நடந்தது ஊரில் இருந்து வர்றதுக்கு முன்னாலேயே லா தசிரீபம் என்று சொல்லிட்டாங்க அது அநேகமா ஒரு மாசம் இருக்கலாம் அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது எப்பொழுது சொல்லுகின்றார்கள் என்று இப்ப இந்த இடத்துல இந்த நேரத்துல என்னுடைய சகோதரர்கள் என்னை கிணற்றிலே தள்ளிய பொழுது அல்லாஹத்தாலா என்னை காப்பாற்றி எனக்கு அருள் புரிந்தான் என்று சொல்லி இருந்தால் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மனசுல இது அல்லாஹத்தாலா மன்னிப்பான் என்று சொன்னாரு உங்கள் மீது எந்த குற்றம் இல்லை என்று சொல்லி விட்டாரு இப்ப திரும்ப அதையே நினைச்சுட்டு இருக்க ஒரு சமயம் பழி வாங்குவார் போல தெரியுது அப்படிங்கிற நினைப்பு அந்த சகோதரர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி யூசுஃப் அலை அவர்கள் சிறையில் இருந்து அல்லாஹால வெளியாக்கிய அந்த நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி காட்டுகின்றார்கள் ஞாபகம் என்பது பெரிய ஞாபகம் அது பிணற்றிலிருந்து அல்லாஹால அவர்களை வெளியாக்கியது பிறகு ஒரு வியாபார கூட்டத்தின் மூலமாக எகிப்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் பெரிய நியமத்து தான் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அந்த எகிப்து நாட்டுடைய அசீசுடைய வீட்டில் அவர்கள் அடிமையாக வாங்கப்பட்டு சென்ற அந்த நிலையும் பெரிய நியாபத்து தான் அவர்கள் தங்களுடைய வளர்ப்பு மகனை போன்ற அங்கே வளர்த்துக் கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியும் பெரிய நியமத்து தான் அதே போன்ற அந்த ஜலீஹா என்ற அந்த பெண்மணி இவர்கள் மீது ஆசை கொண்டு அவர்களை தன்னுடைய தவறான செயலுக்கு அழைத்ததும் பெரிய ஞாபகத்துதான் ஏன்னா அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சிறைக்கு போக முடியாது சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறைவாசிகளுக்கு உள்ள விஷயங்களை சொல்ல முடியாது அந்த சிறைவாசிகள் இருந்த ஒருவர் கொண்டு போய் இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார் கனவு கண்ட அரசர் கண்ட கனவுக்கு விளக்கத்தை இவர் தான் சொல்லுவார் சொல்லி இருக்கின்றார் அதன் மூலமாகத்தான் இவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் பிறகு அரச சபைக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அந்த அரசன் பார்த்து இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கின்றார் என்பதாக நினைத்து அந்த நாட்டுக்கு அரசராக ஆக்கிவிட்டார் அவர் இதெல்லாம் அல்லாஹல்லாவுடைய ஏற்பாடு அதே அல்லாஹ் ஒரே வார்த்தையில இங்கே சொல்லுகின்றார்கள் அது மினி சிறையிலிருந்து என்னை அவன் காப்பாற்றிய பொழுது எனக்கு மிகப்பெரிய பேருபகாரம் செய்து விட்டான் இன்னொரு உபகாரம் அதையும் சொல்றாங்க அவன் கொண்டு வந்தான் மினல் பதுவி கிராமத்திலிருந்து இங்கே கொண்டு வந்தான் பொதுவாக நபிமார்கள் அனைவருமே கிராமவாசிகள் அல்லர் நபிமார்கள் யாரையும் அல்லாஹால கிராமத்தில் பிறக்க செய்யவில்லை ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய நாகரிகமான பட்டணமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர் எதுவோ அந்த ஊரில் ஒவ்வொரு நபியா நபியையும் அல்லாஹால பிறக்க செய்திருக்கின்றார் எந்த நபியையும் கிராமப்புறத்து மனிதராக நபியை ஆக்க வேண்டும் எந்த நபியும் அல்லாஹால ஆக்க கிடையாது ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களை போன்று ஆக முடிய அதனால்தான் இந்த ஆயத்தின் மூலமாக இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகின்றது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல அறிவு பெற வேண்டும் என்று விரும்பினால் நாகரீகமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று விரும்பினால் பட்டணத்துக்கு குடிபெயர்ந்து வர வேண்டும் என்பதால் இப்போ வர்றவங்க வேற நோக்கத்துக்கு வேண்டி வர்றாங்க சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு இது பல நோக்கத்தில் வர்றாங்க அது வேற விஷயம் ஆனால் நோக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நாகரீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பரந்த அறிவை உலகத்தினுடைய பரந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி கிராமங்களிலிருந்து பட்டணத்திற்கு வர வேண்டும் என்பதையும் அல்லாஹால இங்கே தெரிவிக்கின்றன ஏகூப் அலேஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் ஒரு கிராமத்திலே இருந்தார்கள் கண்ணான் என்ற அந்த கிராமத்திலே இருந்தார்கள் அவர்களே அல்லாஹாலா இந்த ஊருக்கு கொண்டோ மிசிற்கு கொண்டோ எஃபிப்ட் எகிப்துக்கு கொண்டு வந்தான் அதை ஒரு பெரிய நியமத்தாக சொல்லி காட்டுகின்றார்கள் என்றும் எனக்கும் என் சகோதரக்கு மத்தியில சைத்தான் ஒரு பிளவை ஏற்படுத்திய பின்னால் இந்த நிகழ்ச்சி இந்த பேருபகாரம் நடந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் இன்ன ரி லத்தீப் நிச்சயமாக என்னுடைய ரப் தான் நாடிய செய்கின்ற ஆற்றல் உடையவனாக அவன் இருக்கின்றான் லத்தீப் என்பதற்கு உள்ளன்பு உடையவன் என்று அசல் அர்த்தம் விளக்கம் சொல்லப்பட்டு வந்து அன்புடைய அர்த்தம் ஆனா எல்லா இடங்களும் அந்த மாதிரி அர்த்தம் வராது ஒரு ஒரு வார்த்தைக்கு அந்த ஆயத்துக்கு அந்த இடத்துல என்ன தோதுவான விளக்கம் வருமோ அந்த விளக்கம் சொல்லப்பட அந்த அர்த்தம் சொல்லப்பட இந்த இடத்துல இன்னரப்பி லத்தீஃபும் டிமா எஷா பின்னால ஹிமா எஷா அவன் நாடியதை என்று வருகின்ற காரணத்தினால் அப்ப லத்தீப் என்பதற்கு தான் நாடியதை நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம் அவர்கள் தான் நாடியதை அந்த நிர்வாக நிர்வாகத்தை நடைபெற செய்யக்கூடியவன் என்பதாக அர்த்தம் செய்ய வேண்டும் அதாவது தான் எதை நாடுகின்றானோ அதற்குரிய காரண வெளிப்படையாக ஏற்படுத்தி அவன் நாடியதை கடைசியாக நிறைவேற்றி வைப்பான் அல்லா தாலாவுடைய நாட்டை யூசுப் அலையாமர்கள் பிறந்த உடனே அவங்களை நேரத்திலே நபி என்பதாக எல்லாரையும் அல்லா தலா தீர்ப்பளித்துவிட்டார் வேதம் பெறக்கூடியவர் வேதம் பெறாதவர் என்றெல்லாம் அல்லாஹால் அவர்களுக்கு ஒரு முறையை ஏற்படுத்தி தீர்ப்பளித்து விட்டார் உலகத்திற்கு வந்த பின்னால் அதை நடைபெற செய்கின்றான் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் பிறந்த நேரத்திலேயே அவர்கள் அணுவாக உயிரணுவாக இருந்த நேரத்திலேயே அவர்கள் நபியாக ஆக்கப்படுவார்கள் ரசூலாக ஆக்கப்படுவார்கள் அவர்களுக்கு இன்னென்ன நிகழ்ச்சிகள் நிறை நடைபெறும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அவர் எகிப்தி நாட்டுடைய அரசராக மிகப்பெரிய அரசராக வீற்றிருப்பார் ஆட்சி செய்வார் என்ற விதியும் அலை நடைபெறுவதற்காக வேண்டி அல்லா தலை செய்தா சகோதரருடைய பொறாமை கொண்டு அவரை கொண்டு போய் கிணத்திலே தள்ளி பிறகு கிணற்றிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் அவர்களை எடுத்து அவர்களின் மூலமாக விற்கப்பட்டு பிறகு கொண்டு வந்து எகிப்து நாட்டிலே விலை பேசப்பட்டு அந்த ஜலியா அசீஸ் அந்த அரண்மனைக்கு கொண்டு அங்கே இருந்து அங்கே பல பசாதுகள் ஏற்பட்டு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் அந்த கனவு கனவுக்கு விளக்கம் சொல்லி அந்த விளக்கத்தின் காரணமாக அரசனுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு இவர்கள் வெளியாக்கப்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹால அந்த அரசனுடைய மனதிலே இவரை அரசராக நியமிக்க வேண்டும் இவர்தான் தகுதியானவர் என்ப ஏற்பாட்டை செய்தான் அல்லாஹால ஆக யூசுஃப் அலை அவருடைய கடைசி நிலை என்னவென்று சொன்னால் எகிப்தி நாட்டுடைய மிகப்பெரிய ஆட்சியாளராக அவர் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹாலாவுடைய நோக்கம் அதை நிறைவேற்றியது அல்ல என்னி யூசுப் அலை சொல்லுவதாக சொல்லுகின்றனர் என்ன ரப்பி லத்தீப் ரப்படிய கூடியவன் தான் நாடிய அந்த நிர்வாகத்தை நடைபெற செய்யக்கூடியவன் என்பதாக அல்லாஹாவை புகழ்ந்து சொல்லுகின்றார்கள் ஹக்கீம் அலீம் நிச்சயமாக அவன் என்னுடைய ரப்பிற்கன்றான அவன் அல் அடியார்களுக்கு எது நன்மையோ அதை அறிந்தவனாக இருக்கின்றான் மனிதர்களுக்கு எது நன்மையோ அதை அறிந்தவனாக இருக்கின்றான் பொதுவாக நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முஸ்லீமாக முமீனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படித்தான் நினைக்க வேண்டும் எனக்கு எது ஏற்பட்டு விட்டதோ அதுவெல்லாம் நன்மைக்காக வேண்டித்தான் ஏன்னா என்னை பற்றி அல்லாஹால நன்கு அறிந்திருக்கின்றான் இவருடைய விஷயத்திலே என்ன ஏற்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹால நன்கு அறிந்திருக்கின்றான் அவனுடைய பரிபூர்ணமான தவறு இல்லாத பிசகுதல் இல்லாத அவருடைய அறிவின் படிக்குத்தான் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன எனக்கு எது நன்மையோ அதைத்தான் அல்லாஹத்தாலா நாடி இருக்கின்றான் என்று எண்ணம் கொள்ள வேண்டும் என்பதை உல்லாஹால இங்கே விளக்குகின்ற பொதுவாக சொல்லப்படும் அல்லாஹால எதை செய்தானோ அதுவெல்லாம் நன்மைதான் என்பதால் நம்ம நினைக்கிறோம் வெளித்தோற்றத்துல பார்த்தா கெட்டதாக தெரியும் ஆக இந்த மாதிரி ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் மனிதன் நினைப்பான் ஆனால் அதுவும் நன்மை தான் அல்லாஹத்தாலா விஷயம் அந்த மனிதனுடைய விஷயத்தில் அல்லாஹத்தாலா அதன் மூலமாக ஒரு நன்மையை நாடி இருப்பான் அந்த தீமைக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மையை மனிதன் வழங்க முடியாது அந்த நன்மை எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியும் மனிதன் ஏன்னா மனிதனுக்கு அந்த அறிவு கிடையாது பின்னால் என்ன வரும் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதனுக்கு கிடையாது அல்லாஹாலா அதை எல்லாம் அறிந்திருக்கும் அல்ல அவன் அறிந்திருக்கின்றான் கிணத்துல தள்ளனாங்க அதுக்கெல்லாம் விற்கப்பட்டார்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதெல்லாம் வெளித்தோற்றத்தில் பார்க்கும் போது மிகப்பெரிய தீமையாக தெரிகின்றது அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களாக தெரிகின்றன ஆனால் அதற்குள்ளே அல்லாஹால ஒரு பெரிய மஸ்லஹ் பெரிய ஒரு அற்புதமான சீரமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதுதான் அவர்களை அந்த எகிப்து நாட்டுக்கு அரசராக ஆக்குவது அதை அல்லாஹால அறிந்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறேன் அல் ஹகீம் அதே மாதிரி அவன் ஞானம் நுணுக்கமான ஞானம் தன்னுடைய செயலே சொல்லிலே அல்லாஹ் எதை சொல்லுகின்றனோ அந்த சொல்லிலே அவன் எதை செய்கின்றானோ அதிலே எதை அவன் தீர்ப்பளித்திருக்கின்றன அதிலே எந்த விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய விஷயத்திலும் நடைபெறுகிறோ அந்த விஷயத்திலே நுணுக்கமான ஞானம் இருக்கின்றது அந்த ஞானம் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் நுணுக்கமான ஞானம் உள்ளவன் என்று அல்லாஹாவை பற்றியும் அவர்கள் சொல்லுகின்றார் யூசுப் அலி இஸ்லாமர்கள் சொன்னதை அல்லாஹலா இங்கே குரானிலே சொல்லி காட்டுகின்றான் பிறகு சொல்லுகின்றார்கள் இது நடந்தது அதற்கு பிறகு யாக்குப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த நாட்டிலே தங்களுடைய அந்த மகனின் மூலமாக அதாவது அரசராக விட்டிருக்கக்கூடிய மகனின் மூலமாக மிக ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நபி ரசூல் என்ற அடிப்படையிலே தங்களுக்குரிய பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் இதுவரைக்கும் அவர்கள் பட்ட சிரமங்கள் எல்லாம் நீங்கி உலக வாழ்க்கையிலே இனிமையான சுகமான வாழ்க்கை உடையவர்களாக இருந்தார்கள் சுமார் அதற்கு பிறகு ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் யாக்கு அலே இஸ்லாம் அவர்கள் இருபத்தி ஆண்டுகள் எகிப்து நாட்டிலே தங்கியிருந்தார்கள் இந்த இருபத்தி மூன்று மிக சுகமாக வாழ்ந்தார்கள் ரொம்ப அருமையான வாழ்க்கையிலே அவர்கள் வீட்டில் இருந்தார்கள் கடைசி நேரம் வந்தது இருபத்தி ஆண்டுகள் முடிந்த பின்னால் அவர்களுக்கு மவுத்து வரும் வந்துவிடும் என்ற நிலை ஏற்பட்ட பொழுது ஏன்னா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாத்தெல்லாம் அறிவித்து விடுவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மவுத்து இருக்கின்றது என்பதால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து யூசுப் அலிசலாம் உள்பட எல்லா மக்களையும் அழைத்து வசியத்தை செய்தார்கள் அல்லா தாலா வேறொரு முதல் ஜூலி அந்த விளக்கம் சொல்லப்பட்டது என்ற அந்த ஆயத்திலே ஒவ்வொரு நபியும் இப்ராஹிம் அலையா தங்களுடைய மக்களுக்கு வசியம் செய்தார்கள் அதே மாதிரி இசாக் அலி இஸ்லாம் தங்களுடைய மக்களுக்கு வசியத்தை செய்தார்கள் யாக்கூப் அலி இஸ்லாம் மக்களுக்கு வசியத்தை செய்தார்கள் என்று அல்லா தலா குறிப்பிடுகின்றார் வசியத்தை செய்தார்கள் வசியத் செய்துவிட்டு அந்த வசியத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள் யாக்கூப் அலே அவர்கள் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அதாவது இப்ராஹிம் என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அவர்களும் என்னுடைய தந்தை இசாக் அலி இஸ்லாம் அவர்களும் ஷாம் நகரத்திலே பைத்துல் முகத்திய பகுதியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் ஆகவே நான் இறந்து விட்ட பின்னால் என்னுடைய உடலை அந்த ஷாம் நகருக்கு கொண்டு போய் என்னுடைய மூதாதையனுடைய அந்த நபிமார்களுடைய கபருக்கு அருகிலே என்னுடைய உடலை அடக்க வேண்டும் என்பதாக ஒரு வசியத்தை செய்தார்கள் அதன்படி அவர்கள் இறந்த பின்னாலே யூசுப் அலே அவர்கள் அதற்குரிய ஏற்பாட்டை செய்தார்கள் எகிப்து எகிப்திலிருந்து ஷாம் நகருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் செங்கடலை கடந்து இந்த பக்கம் வரணும் எகிப்திலிருந்து கிழக்கு பகுதியிலே தென்கிழக்கு பகுதியில ஷாம் நகர் இருக்கின்றது அங்கே வர வேண்டும் அந்த காலத்தில் கால்வாயில் மத்திய தரை கடலோடு சேர்ந்து வெட்டப்பட்டிருக்க அந்த காலத்துல கிடையாது இப்ப இருநூறு வருஷம் தான் ஆச்சு நூத்தி சுச்சு வருஷம் ஆச்சு அது வெட்டப்பட்டு கடல் கடந்து வர வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள் யூசுஃப் அலி அவர்கள் தங்களுடைய தந்தையை ஒரு அழகான ஒரு இந்த கல்லினால் ஆக்கப்பட்ட பெட்டி செய்து அதில் அவர்களுடைய ஜனாசாவை வைத்து அவருடைய மக்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோருமே சிறு குழந்தைகளை தவிர மற்றவர்களை எல்லாரும் அழைத்துக்கொண்டு அதே போன்ற அரசாங்கத்தினுடைய பணியாளர்கள் பல நூற்றுக்கணக்கான அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஷாம் நகரிலே அடக்கம் செய்தார்கள் அதில் யூசுப் அலி அவர்கள் தங்களுடைய அமூதாதைகளுக்கு அந்த அதாவது இப்ராஹிம் அலையலாம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே அங்கே அடக்கம் செய்தார்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது பிறகு யூசுப் அலை அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு திரும்ப எகிப்துக்கு வந்து விட்டார்கள் வந்த பின்னால இந்த சகோதரர்களுக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்பட்டு விட்டது தங்களுடைய தந்தை இறந்த பின்னால் தந்தையின் காரணமாக தந்தையுடைய ஒரு பாசத்தின் காரணமாக நம் மீது யூசுப் பாசம் கொண்டிருந்தார் இப்பொழுது தந்தை இறந்துவிட்ட பின்னாலே நமக்கு ஏதாவது இடையூறு தீங்குகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்பதாக இந்த சகோதரர்கள் எல்லாம் நினைத்தார்கள் அது சம்பந்தமாக பேசிக்கிறாங்களே இல்ல அது பேசிக்கவாங்க அத யூசுப் அலையாமர்கள் அதை அறிந்து கொண்டார்கள் தங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் செய்த அந்த தீமைக்காக வேண்டி தங்களுக்கு செய்த அந்த இடையூறுக்காக தங்களின் மீது ஏதாவது பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு நிலை அவர்களுடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிந்தது யூசுப் அலிஸ்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க சகோதரர்களை பயப்பட வேண்டாம் நான் உங்களை ஏதாச்சும் செஞ்சிடவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு பொது பொது மன்னிப்பு நான் அளித்திருக்கின்றேன் லா தஸ்ரீபல்யோம் என்ற வாசகத்தின் மூலம் சொல்லி இருக்கிறேன் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஏன் கேட்டா இன்னி அகாபுல்லா நான் அல்லாவை பயப்படுகின்றேன் அதனால் நான் உங்களுக்கு செய்து கொடுத்த அந்த வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்றுவேன் உங்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் நிம்மதியாக சுகமாக நீங்கள் வாழலாம் இந்த நாட்டிலே எல்லாவிதமான சுகமும் பெற்று வாழக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றேன் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சகோதரருக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கை வரும் அளவுக்கும் சொன்னார்கள் அதன் காரணமாக அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது யூசுப் அலி அவர்களோடு சேர்ந்து அவர்கள் எகிப்து நாட்டிலே மிக சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் சகோதரர்கள் அதற்கு பிறகு யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் இப்ப யூசுஃப் அலே இஸ்லாத்துக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு கேட்டா ஒரு அறுபது அல்லது எழுபது வயசு இருக்கலாம் அந்த நேரம் அதற்கு பிறகு யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு நூத்தி இருபது நூத்தி இருபதாவது வயசுல அவர்கள் இறந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க சகோதரர்கள் எல்லாருமே திருமணம் செய்திருக்கின்றார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அந்த நேரத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் அதாவது என்ற அந்த பெண்மணி யூசுஃப் அலி இஸ்லாமர்கள் மீது காதல் கொண்டு அதன் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை மிகப்பெரியது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அதையெல்லாம் யூசுப் அலி அவர்கள் ஆட்சியாளராக இருந்து அந்த ஆட்சி செய்த முறையை கவனித்து மக்கள் எல்லாம் இவர் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் என்பதாக விளங்கி நபி என்பதாக ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தில சேர்ந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் இந்த ஜலீஹாவுடைய விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க சுத்தமாக இந்த பஞ்ச காலம் வந்துச்சு பாருங்க அந்த பஞ்சத்திலே ஜலீஹாவும் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டார் அவருக்கும் பலவிதமான வறுமை நிலை ஏற்பட்டது அவருடைய கணவர் அந்த அசீஸ் என்பவர் என்பவர் இறந்துட்டார் அதுக்கு பின்னால் அவருக்கு ஆட்சியும் போச்சு அவருடைய அரண்மனையும் போச்சு எல்லா விதமான சூழ்நிலையிலும் போய் மிக சிரமப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலை அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டது கடைசியாக ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையிலே வாழக்கூடிய நிலை அந்த குடிசை எங்கே போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் யூசு அலே அவர்கள் தினந்தோறும் நகர் வலம் வருவார்கள் மக்களுடைய நிலைகளை பார்ப்பதற்காக நகர் வலம் வருவார்கள் வரும் பொழுது குதிரையிலே ஆரோக்கணித்து வருவார்கள் நிறைய அவர்களுக்கு பின்னால் முன்னாலும் படைகள் இருக்கும் வீரர்கள் போவார்கள் அப்படி நகர்வலம் வரக்கூடிய அந்த தெருவினுடைய ஒரு ஓரத்திலே ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையில் இருந்து யூசுஃப் அலை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாராம் அல்லாஹால பாவம் செய்ததின் காரணமாக குற்றம் செய்ததின் காரணமாக அரசர்களை எல்லாம் அடிமையாக்கிவிட்டான் நன்மைகள் செய்ததின் காரணமாக அல்லாவுக்கு வழிபட்டு நடந்ததின் காரணமாக அடிமைகளை எல்லாம் அரசராக்கி விட்டான் என்பதாக சொல்லி கொண்டிருப்பார்களா யூஸ்லாம் அடிமையா இருந்தாங்க அவர் பெரிய அரசராயிட்டார் இப்ப இந்த பெண் பெரிய அரச பதவி உடையவளாக இருந்தாள் ஆனா இப்ப என்னாச்சு அடிமையை போல் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதை சொல்லி காட்டி கொண்டிருப்பார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இப்ப யூசுப் அலையாம் அவர்கள் வருவதை போவதை பார்த்து ஒரு நாள் சரி அவரிடத்தில் கேட்டுவிட வேண்டும் என்பதாக சொல்லி யூசுஃப் அலி அலாம் அவர்கள் பவனி போகும் பொழுது வரும்பொழுது அந்த குடிசையிலிருந்து வெளியே வந்து இப்ப இவ்வளவுக்கு வயசாகி கிழமையினுடைய தோற்றத்திலே இருக்கின்றார் கிழத் தோற்றத்திலே இருக்கின்றார் வயோதிகமான தோற்றம் ஜலீஹாவுக்கு சப்தம் போட்டு யூசுபே அப்படின்னு கூப்பிட்டார் யூசுஃப் அல்லிசலாம் அவர்கள் சேர் யாரோ ஒரு வயோதிகமான பெண்மணி ஏதோ தேவை போல இருக்கின்றது என்பதாக சொல்லி தன்னுடைய சேவகத்தில் சொல்லி அவங்க என்ன வேணும்னு கேளுங்க போய் ஒரு ஆள் வந்தார் உனக்கு என்ன வேணும் அரசர் கேட்டு வர சொல்ற என்ன வேணும் எனக்கு யூசுஃப் வேணும் அப்படின் சொல்லு யூசுஃப் வேணும் அப்படியா அந்த பெண்மையை வர வந்தாங்க எனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க ஒத்து பார்த்தாங்க ஓ நீ ஜலீஹா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க உன்னுடைய முசீபத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உன்னுடைய எண்ணத்தின் காரணமாக இப்படி வயோதிகமான நிலையில நீ இருக்கின்றாயே என்ன விஷயம் சரி உனக்கு என்ன தேவை என்பதாக கேட்டார்கள் அந்த பழைய நினைவு வந்தது அதை சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கல உனக்கு என்ன வேணும் எனக்கு நீங்கள் வேண்டும் நீங்கள் தான் வேணும் உனக்கு இன்னும் அந்த ஆசையை போகலையா இல்லை எனக்கு இன்னும் போகலை நீங்கள் வேண்டும் எனக்கு மூணு விஷயம் தேவை நீங்கள் அல்லாஹாலா இடத்துல நபியா இருக்கிறீங்க ரசூலா இருக்கிறீங்க அல்லா இடத்துல கேட்டால் அல்லா கொடுப்போம் விஷயம் மூன்று கோரிக்கைகள் எனக்கு தேவை உங்களிடத்தில் அது என்ன ஒன்னு அல்லாவிடத்தை துவா செய்து என்னுடைய வாலிப பருவத்தை திருப்பி கொடுக்க சொல்ல வேண்டும் அழகையும் வாலிபத்தையும் திருப்பி கொடுக்க சொல்ல வேண்டும் அல்லா அவனால் முடியாது இல்லை நினைச்சேன்னா முடிஞ்சிடும் நான் வாலிப பெண்ணாக முதல்ல எப்படி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம் ஜலீஹாவும் ரொம்ப அழகான பெண்மணிதான் நான் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த காதல் கொள்வதற்குரிய காரண ஆரம்பத்திலேயும் இந்த சூறா ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம் அந்த பெண்மணி அதாவது ஜலீஹா என்பவர் இன்னொரு நாட்டினுடைய ஒரு குறுநில மன்னர் ஒரு சின்ன சிற்றரசர் அவருடைய மகள் தான் ஜலீஹா என்ற அந்த பெண்மணி அவர் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நேரத்தில ஒரு நாள் கனவு காணுகின்றார் திருமணம் செய்யப்படுவதற்கு முன்னதாக கனவு காணுகின்றார் அந்த கனவில வானத்தில் இருக்கக்கூடிய நிலா அப்படியே கீழே இறங்கி வந்து தன்னுடைய மடியிலே வந்து விழுந்ததாக கனவு கண்டார் விழுந்ததாக கனவு கண்டார் அதே போல ஒரு இன்னொரு நாள் ஒரு அழகான வடிவமுள்ள ஒரு அழகான தோற்றம் உள்ள ஒரு மனிதரை கனவிலே கண்டார் அந்த நிலா தான் இந்த மனிதர் என்பதாக மறுபடியும் நினைவு அதாவது முடிவு செய்தார் அந்த பெண்மணி அந்த அழகான தோற்றம் உள்ள அந்த மனிதரை கண்டவுடனே விழித்து கொண்ட பின்னால நாம் திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆளைத்தான் திருமணம் செய்வோம் அல்லாஹால ஒரு மனிதரை காட்டுகின்றான் என்னுடைய கனவில அந்த மனிதரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் ஆனால் அந்த மாதிரி மனிதர் யாருமே இல்லை அந்த மனிதர் யூசுப் அலிசலாம் தான் பிறகு அவர் தந்தையின் மூலமாக திருமணம் பேசப்பட்டு எகிப்து நாட்டுடைய அரசராகிய அந்த கித்பீர் என்ற அசீஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றார் நேரடியாக அந்த நேரத்தில் தன் அந்த மாப்பிள்ளையை உங்க பார்க்கல இருந்தாலும் சமயம் அவர் அரச பதவி உடையவராக இருக்கின்ற காரணத்தால் நாம் கனவில் கண்ட மனிதர் அவராகத்தான் இருக்கலாம் என்பதாக நினைவு செய் முடிவு செய்தார் அதன்படிக்கு திருமணம் செய்து கொடுத்த பின்னால பார்த்தா அந்த ஆள் அல்ல யாரை கனவுல கண்டாரு அவர் அல்ல இவர் ஆகா வேறொருவரை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டோமே என்பதாக நினைத்தார் ஆனா அது என்ன ஆச்சுன்னு கேட்டா கடைசியில அந்த குத்பீர் என்ற அந்த அசீஸ் அந்த நிதி மந்திரியாக இருந்தவர் ஆண்மை இல்லாதவராக இருந்தார் அதனால அந்த பெண்மணியிடத்தில் எந்த விதமான உறவும் கொள்ள முடியாதவராக இருந்தார் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது அது வெளியே சொல்ல முடியாது சூழ்நிலை இருந்தது கடைசியாக தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே கடை தெருவில் கொண்டு வந்து இங்கே கொடுத்தார்கள் இவரை நாம் வைத்துக் கொள்ளலாம் அடிமையாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது வந்து நாம் நம்முடைய மகனாக வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொன்ன பொழுதுதான் யூசுஃபை பார்க்கின்றார்கள் கனவுல கண்ட அந்தால் இவர்கள் இவர்கள் கனவுளாக இவர் கணவராக வரணும்ல நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் இவர் அடிமையாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே வளர்ந்துகிட்டே இருந்தார் அவர் வாலிபப் பருவம் அடைந்த நேரத்தில் தான் ஒரு முப்பது வயசு ஆகிற நேரத்தில் தான் அவர்களுக்கு இந்த ஆசை வந்தது பிறகு நடந்ததெல்லாம் சொல்லப்பட்ட விளக்கங்கள் இப்ப அந்த மாதிரி யூசுப் ஜலீஹாவும் ஒரு மன்னருடைய மகளாக இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணும் அழகாக இருந்தார் இப்ப யூசுப் அலி இஸ்லாம் அந்த பெண் கேட்கின்றார் எனக்கு பழையபடி என்னுடைய வாலிபமும் அழகும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் நீங்கள் அதை கேட்க வேண்டும் அதே மாதிரி நான் எப்படி சுகமாக வாழ்ந்தேனோ அதே போன்று உள்ள ஒரு ஆட்சி அதாவது ஒரு சுகமான வாழ்க்கை எனக்கு தரப்பட வேண்டும் அதையும் அல்லா இடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் மூன்றாவது அதான் எப்பவும் உள்ளது உங்களை நான் கல்யாண சிந்திகள் மூணாவது அது எனக்கு உங்க உங்களை நான் கணவராக அடைய வேண்டும் இந்த மூன்றையும் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் எனக்கு கேட்டுப்பெற்று தர வேண்டும் என்பதாக சொன்னார் நான் இங்கே இந்த குரானுடைய ஆயத்தில் கடைசி முடிய போகுது குரானுடைய இந்த ஆயத்தினுடைய கடைசி வரைக்கும் இவ்வளவுதான் இருக்குது என்ன ஆனார் அப்படிங்கிறத பத்தி குரான் சொல்லலை சில சரித்திர ஆசிரியர்கள் அதே மாதிரி தௌராத் இஞ்சியில படித்த சில ஞானவான்கள் அவர்கள் எல்லாம் ஜலீஹாவுடைய கதை இப்படி சொல்லுகின்றார்கள் அதாவது காபுல் அக்பார் அலி அல்லா தாலா தௌராத்தை நன்றாக கட்டடைந்த மிகப்பெரிய மேதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் தப்சி குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களே தலையாய இருக்கக்கூடிய யபுன் அபாஸ் அலி அல்லா தால சொல்லுகின்றார்கள் இன்னும் சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சம்பவத்தை இப்ப நான் சொல்ல சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை சரி யூசுப் அலிசலாம் அவர்கள் துவா கேட்டார்கள் அந்த பெண்ணுடைய விருப்பத்தை அல்லாஹிடம் கேட்டார்கள் அல்லாஹால அவர்களுக்கு வாரிபத்தையும் தந்தால் அதே மாதிரி அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு அரச பதவியும் அரசு அரசருடைய மனைவி என்ற அந்தஸ்தும் கிடைத்து விட்டது திருமணம் அரண்மனையிலேயே அரச அரண்மனையிலே வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹாலா அவர்களுக்கு அந்த பெண்மணிக்கு தந்து விட்டார் ஆனால் யூசுப் அலை சலாம் அவர்களை திருமணம் செய்த பின்னாலே யூசுப் அலெஸ்வலாத்துடைய சகவாசத்தின் காரணமாக அவருடைய உறவின் காரணமாக அல்லாஹுடைய பயம் அதிகமாகி விட்டது அந்த பெண்ணுக்கு தான் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து மன்னிப்பு கேட்டார் அல்லாவிடத்துல பயம் அதிகமாகி அதிகமாகி அதிகமாக அல்லாஹாலாவிடத்தில் ரிபாதத் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது கல்யாணம் செஞ்ச உடனே யூசுப் அலிஸ்லாம் கேட்டார்களாம் நீங்க முதல்ல இருந்தே இருந்த நீ முதல்ல என் மீது எவ்வளவு காதல் கொண்டிருந்தே தவறாக நடக்க ஆரம்பிச்சிய அதை விட இது எவ்வளவு நல்லது பாத்தியா ஆமா உண்மையிலேயே நல்லதுதான் இதைத்தான் நானும் விரும்பினேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னேன் பிறகு இந்த சகவாசத்தின் காரணமாக அவர்கள் ஐபாதத்தில் அதிகமாக மூழ்கி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது யூசு அலைசலா எப்ப கூட்டாலும் கூப்பிட்டாலும் வர்றது இபாதத்திலேயே மூழ்கிவிட்டாங்க அதிகமாக இப்ப யூசுப் அலைசலா அவர்கள் ஐபாத சேர்ந்து நான் போய் தொக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யூசுப் அலை சலா அவர்கள் சட்டை பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு நீ வர்றையா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அப்ப சொன்னாங்களா ஜலீஹா சொன்னார்கள் நான் இப்பொழுது என்னுடைய ரப்புடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்றேன் அந்த இன்பத்திலே நான் மூழ்கி இருக்கின்றேன் இந்த இன்பம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை அது பேரின்பமாக இருக்கின்ற சொன்னார் எப்படி சரியாவுடைய அந்த சம்பவம் அவரை திருமணம் செய்து கொண்டார் என்பதாக சரித்திரங்களில் சில சரித்திரங்கள் குறிப்பிடப்படுகிறது ஆனால் குரான்லையோ ஹதீஸ்லேயோ இந்த முழுமையான சரித்திரம் கிடையாது சில அறிஞர்கள் இந்த குரானுக்கு தப்சீர் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றனர் இப்ப யூசுப் அலி அவருடைய கடைசி காலகட்டம் நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் அவங்க இருந்தாங்க ஆட்சி அழகான ஆட்சி அற்புதமான ஆட்சி மக்கள் எல்லாம் மிக சுகமாக வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்லாமல் எந்த ஒரு மனிதரும் யூசுப் அலைசலாத்துடைய ஆட்சி ஆட்சி சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏன்னா